அவர்கள் கடமை செய்து கொண்டு தீவிரப்படுத்தும் படித்து ஒரு தொழிலாளி சம்பளத்தை கவலைப்படாம வேலை பார்க்கட்டும் மாசம் கூப்பிட்டு சம்பளம் வேலை பார்க்க கொடுப்பாங்களா வேலை பார்க்கல சரியா பார்க்கல சம்பளம் முடிசா கூடு வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க இழுத்து எடுப்பாங்க கண்டிச்சு கொடுப்பாங்க வேலை ஒழுங்கா பாக்கட்டும் கூப்பிட்டு கொடுத்துறாங்க உடனே குடுத்துறாங்க கூப்பிட்டு வரலயா ரெண்டு நாள் கழிச்சு வந்தாலும் மின்னு குடுத்துறாங்க போய் போறதில்ல அப்படி போல இங்க நிஷ்காம்புண்ணிய நிஷா அபாத தீவிரம் ஆகும்போது நீங்க ஒன்றும் முயற்சி பண்ண வேண்டாம் தேவையில்லை தானாக அது அதனால இல்லத்தில் உள்ளவர்கள் அல்ல துரத்து உள்ளவர்கள் யாரா இருந்தாலும் நிஷ்காம் கர்மம் செய்யறதுக்கு நிஷ்கா அபாயம் செய்யறதுக்கு தீவிரப்படுத்தணும் அதுதான் முக்கியம் சிரவணம் கூட ரெண்டாவது அது தீவிரமா இருக்குமே அவதி பிறகு வந்துருச்சுன்னா செஞ்ச ஓரளவுக்குள்ள சிரவணை ஞானத்து கொடுத்துரும் அவ்வளவு மைமுண்டு அப்படி செய்யறது இல்லை ஆசா பாச நிறைய சிரவணமும் பண்ணிக்கிட்டு காலத்துல போயிட்டு வந்தா ரெண்டும் கண்ட போய் சிரவணம் ஒவ்வொரு பட்ட பிரசாமி புகழடைகிறது பனஞ்ச கோடிகள் சேர்த்துக்கிட்டு வர செயல் பண்றது இதெல்லாம் இருந்த ஞானம் வரப்போகுதா வெளிமாறு வெளியில பாக்கு வரவங்களுக்கு பெரிய மகானில் அப்படி தோற்றம் இருக்க முடியாது உள்ள அவர்களுக்கு சாந்தியோ அல்ல ஞானமோ கிடையாது இது எல்லாம் யாரும் தெரியும்னா சாஸ்திரமா அவர்கள் தான் தெரிய முடியும் மற்றவங்களுக்கு தெரியாது மகான மகானும் மாலை போட்டுருவாங்க உள்ள சேரக இருக்காது நாம சொன்னம்ன்னா உங்களுக்கு என்ன தெரியும் நம்மளும் சொல்லுவாங்க நமக்கு எதுக்கு பேச ஒரு சவம் நாம இல்லை அவளுக்கு அவ்வளோதான் இதுதான் அடிப்படை அது எப்படி ஜனக அதை ஜகராஜாவது அஷ்டாக்கால் போறதுல வந்து ஏற்கனவே இவர் என்ன பண்ணாரு எனக்கு ஞானவர் யானை காலப்பட்டார் சொன்னார் அப்படியான ஒரு ராஜ்யத்தை எனக்கு கொடுத்துரு உடனே ஞானவர் இல்ல என் ராஜ்யம் எனக்கு அதிகாரம் பூரா உனக்கு எனக்கு வேண்டாம் போர்த்தம் பண்ணியாச்சு பண்ண உடனே அந்த மனசு பக்குமா மனசா இருக்கிறதுனால அப்படி நின்று போச்ச குதிரை ஏறி என் காட்டுக்கு எங்கயா போலாம்னு ஏறும் போது ஒரு கால வச்சு அந்த கால போடும் போது மனசு நின்று போச்சு லஜம் விக்கியமா கச அடி போயிட்டு போச்சு அப்புறம் இருக்க மந்திரிகள்லாம் திட்டாங்க ஏ உனக்குதான் எட்டு கோணல் இருக்கு இங்க ராஜாவே இப்படி வித்த காட்டி வித்தை காட்டுறிய கால் தூக்கிட்டு இருக்காரு இப்படி செய்யலாமா இவனுக்கு கொண்டு விடுவான் நாங்கள் அப்போ என்ன கொள்ளுறது பின்னால் வச்சுக்கலாம் கொஞ்சம் பொறுங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அவருக்கு அந்த சமாதி களைஞ்சி மீண்டு வந்தார் ஏன் ரொம்ப நேரம் இல்லைன்னு சொன்னாக்க அவருக்குடைய உடல் அமைப்பு பத்தாது அதாவது பத்மாசனமும் அல்ல சி சித்தாசமும் இருந்தால் இருக்கும் இப்படி இருக்கு மித்தமான அதில் வந்து அந்த மனசு நிலை கொள்ள மாட்டேங்குது அந்த இருக்கு அதெல்லாம் சீக்கிரம் வெளிப்பட்டு போச்சு அவர் வெளிப்பட்ட பிறகு சொன்னார் அப்போ ராஜன் சொல்றான் ஆஹா இந்த மாதிரி ஆனந்தத்தை இதில் அனுபவித்து கிடையாது இந்த ராஜ்யபாரத்தை செஞ்சு செஞ்சு துக்கம் அடைஞ்சினே சுகமே கிடையாது எனக்கு இந்த ராஜ்யெல்லாம் ஒன்று வேணாம் நான் மீண்டும் வந்த செமயானுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னான் என்னப்பா ஒன்றுப்பா எனக்கு ஒன்று போறாங்களா அங்கவாசி ஆளுங்க நான் என்ன பண்றது அப்படின்னா அது உங்களுக்கு ராஜ்யம் கொடுத்தாச்சு நீங்கள் அதிகாரம் பண்ணுங்க எப்படியும் செய்யுங்க அப்படின்னா ராஜ்யம் கொடுத்தாச்சு உங்களுக்கு ஏன் மந்திரி பிரதா இல்லை அவர் சொன்னபோது தான் கேட்கணும் எனக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னா அடிப்பேசாமல் இருக்காங்க அப்புறம் அவர் சொன்னார் ஏப்பா நான் தான் சன்னி அதையும் எட்டுக்கணும்னு வண்டேன் நிர்வாகம் பண்ண முடியுமா இப்போ நீ என்ன என் சித்தனாயிட்டே இல்லை குரு சொன்னபடி கிஷன் கேட்கணும் அதனால் என் ராஜ்ஜியத்தை இப்பிரதிநிதிதான் நீ ஆட்சி பண்ணணும்னு திரும்பி வச்சுக்கப்படே அப்போது ஞானம் வந்த பிறகு சேர்த்து ஏற்றுக்கிட்டேன் குரு சொல்லப்படி கேட்கணும்ல எழுதிக்கிட்டால கூட அவருக்கு சாட்சி பாணியோட விவகாரம் பண்ணார் அவழியா கர்த்தா பவனே பண்ணலை அப்ப அவருக்கு அந்த ராஜ்யம் ஒரு தலையா இல்லை சமாதி ஆனந்தத்தை மந்திரிகள் கொடுத்துட்டு மீண்டும் கூட போக முடியும் அவரு இப்ப எதுக்கு சொல்லதெல்லாம் இந்த நிஷ்காமண்யம் தான் முக்கியமே வழியா இந்த அபியாசம்னா கூட ரெண்டாம் தரம் தான் அது சீக்கிரம் வந்துடும் அது விமானத்தில் காசி போற மாதிரி இல்லன்னு சொன்னா வருஷங்களும் வர்றதில்லை இப்ப புத்தாளர்கள் வருஷங்கள் செஞ்சாருன்னா பத்தாத அவருக்கு பத்தாதனால அபியாத மன்களும் முடியுது இல்லை அவரால் இருந்ததுனாலதான் உடனே குடுக்கறேன் ஏன் மனசுனா அங்க இருக்கு எது இல்ல சொரூபத்தை அடையணும் அடையினு ஆசை இருக்கு மூச்சத்து தீவிரம் தீவிரதரம் அவதி பிறந்த வந்து மூச்சத்துவம் யம் பண்ண முடியுமா கிடையாது அமைதி அடைஞ்சது பரவாயில்லையே அஞ்சு ரூபாய் அதிகமா போச்சு நினைக்கிறேன் வருது பத்து ரூபாய் கொடுத்தோம் அவனுக்கு அஞ்சு கொடுத்தா போதும் அஞ்சு ரூபாய் வேணா போச்சேன்னு ஏன் மன சமானம் இல்லை அபிமான கொடுத்தாச்சா அப்படியே கொஞ்சம் யோசனை பண்ணா குடுத்துட்டேன் அஞ்சு ரூபா குடுக்கலான்னு இப்போதான் யோசனை வருது ஏமாந்து போச்சேன்னு நினைனா அப்படி எவ்வளவு அபிமானம் இருக்கு பாருக்கு இந்த மாதிரி அயமானம் இல்ல எப்ப போறது எப்ப நம்ம ஞானம் அடைகிறது அதாவது வரும் வராம இருக்காது எல்லாருக்கும் உள்ள சமாளம் சாப்பாடு வெளியே வருமா உபயோகமாக கொடுத்தாச்சு இத போய் நாம ஏன் நினைக்கணும்னு சமாளம் பண்ணிக்கணும் அப்படி பண்ணி அபியாசம் பண்ணிக்கிட்டாக்கா முறை கொடுத்து போது இரண்டாம் முறை சிந்தனை வராது நூறு ரூபாய் கொடுத்தான் சரி குடுக்காச்சு இனிமேல் என்ன போவா அப்படின்னு ஒரு உதாசனம் வரும் நினைக்கிறேன்னா அபியாசம் பண்ணி தயார்பான படுத்தி படுத்தி அபியாசம் பண்ணாதான் அந்த மனசுக்கு ஓய்வு கிடைக்கும் ஓய்வு கிடைக்காது இது அபியாசம் வந்து ஒரு இடத்துல உட்காந்து செய்யணும் அவசியம் இல்லை நீங்க அவ தொழில் பண்ணிக்கிட்டே கூட செய்யலாம் இதான் இளவரசர்கள் செய்ய வேண்டியது தொழில்தார அப்படித்தான் அவங்களும் ஊர் பட்டையாக வச்சுக்கிட்டு அப்புறம் இருந்தாக்கா முன்னேற முடியுமா எழுத முடியுமா என்ன செய்யணும் அவங்களும் அப்படித்தான் ஏதோ ஒன்று நீ ஒரு கைகரியம் செஞ்சு கொண்டு நிவிற்த்தியா இருக்கணும் நிவிற்த்தியா இருந்தவரைக்கும் மனசு அமைதி அடையும் சிவன மன்னன் பண்ணிட்டு இருக்கணும் பண்ணிக்கிட்டே நிசாமியமும் நிசாமிச்சம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படி இல்லாம இருந்தாக்கா அவளுக்கு சித்தி அடையுமா அவளுக்கு சித்தி அடையாம் ஆகவே இதுக்காக பிராரத்தமானது நமக்கு ஒரு தடையில்லை பிராரதம் எந்த சூழ்நிலை அமைச்சிருந்தாலும் கூட மனமானது சாதனைகள் செய்யணும்னா இதுதான் நிஷ்காமணியம் நிஷ்காம பாசனம் இதுதான் முக்கியம் அது அது பரிந்து வந்துடும் போது தானா வந்துடும் பாத்துறதா தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும் நெறஞ்சி போனா வலிமா வலியாதா அப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தவன் அது பரிந்து தானா வருது வருமா பக்கமா வந்துடும் அதை நாம ஒண்ணும் சொல்ல வேண்டதில்லை நெறஞ்சுதா இல்லையா அடிக்கடி பாத்துக்கிட்டு தேவையில்லை போய்கிட்டே இருந்தா வந்துருது அப்படிங்கிற ஒரு உறுதியை வச்சுக்கிட்டு இருந்தா எந்த பிரார்த்தமா இருந்தாலும் எந்த சூழ்நிலும் ஞானத்தை அடைத்துக்கு சாதனை உள்ளது அதான் அதை விட்டு என்ன நமக்கு இந்த தடைகளா இருக்கேன் ஞானம் அடைகலக்க அது தடையும் போகாது ரெண்டும் போகாது அதனால இலத்தா இருந்தாலும் சரி எந்த கர்மம் செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தம் இருக்கோ அதை செய்து விட்டு கரு கொடுத்த தியாகம் பண்ணணும் அதே போல இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது அதுவே இது வேணும்னு கேட்காம எனக்கு ஞானம்தான் வேணும் ஞான சாதனை வேணும்னு கேட்டாக்கா அது வந்து நிஷ்காம உபாசனை ஆகுது அப்படி இல்லாமல் சாமி கும்பிடும் போது எனக்கு வீடு வேணும் வாசல் வேணும் ஒரு வீடு பத்தாது இன்னும் வீடு வேணும் அப்புறம் பணம் பத்தாது இப்ப வந்து ஒரு பத்து லட்சம் தான் சம்பாரிச்சிருக்கேன் பத்து லட்சம் வேணும் பத்து லட்சம் வந்த பிறகு நூறு லட்சம் வேணும் இப்படி பெருகிட்டே போனோம்னா அது காவியம் பேர் அப்படி இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே எப்படி பிழைக்கிறதுனா கர்மானசாக்களை திருப்பி எடுக்காதான் பழப்பு எது ஏற்றம் இருக்கா சரி இறக்கம் இருக்கா சரி ரெண்டுக்கும் சமாளம் பண்ணிட்டு போனா தான் மன சமாளம் பண்ண முடியும் இல்லன்னு சொன்னா சமாளம் வரும் நீங்க எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் கூட சமானம் கிடையாது கிடையாது அது என்ன கிடையாது ரூபாய்க்கு அது போய்கிட்டே இருக்கும் கோடிக்களை சம்பாரிச்சா இன்னும் துக்கப்படுத்த அதே போல ராஜாக்கள் அப்படித்தான் அக்பர்ஜா பெரிய மட்ந்த பர பிடிச்சிட்டான் அதை பிரார்த்தனை பண்ணு செய்வானா ஏ ஈஸ்வர எனக்கு என்ன ராஜ்யம் விருத்தி ஆகணும் பத்தாதான் அப்ப என்ன காமியம் அர்த்தம் அப்புறம் ராஜ்யம் பத்திர சொன்னா அப்புறம் யுத்தம் பண்ணுவான் யுத்தம் பண்ணா துக்கம் தோல்வி அடைஞ்சா துக்கம் வருத்தான காமியமும் லௌக விஷயங்களுக்காக கேக்கிறோமோ பிடிச்ச காரணம் தான் எந்த சூழ்நிலும் ஆண்டவன் பிராரத அனுசாரமாக கொடுக்கிறார் அப்ப முயற்சி பண்ண வேண்டாமா பிராரத்த அனுசாரம் பண்ணணும் பண்ண கடமை நலுவன ஆவார்கள் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ண பிறகு பலன் எதுவோ திருப்தி இந்த கொள்கையை இருக்குமே ஞான மாதத்தில் முன்னேறலாம் நம்ம ஞான மாதத்துல மூர்ச்சி ஆயிட்டேன் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் சாப்பாடு தான் வேணும்னா கேட்க போகிறது இல்லையா ஏ மூ மூச்சான பொருட்கள் வேலை பார்க்கணுமா அதையும் சோறு ஒன்றுமா இல்லையான்னா போடுவார் நீங்கள் எல்லாம் விட்டுப்பட்டு ஒரு இடத்துல உக்காந்து சோறு வரும் அதையும் செய்யாமல் எங்கேயும் வேலை பார்க்க போகிறது எப்படி வரும் ரெண்டு கட்டினா இருக்கலாமா உமாச்சு பண்ணுங்க கிடைக்கும் அவ்வளோதான் இப்போ மூணு நாளும் வடை பா சாப்பிடம் கிடைச்சது இது சரித்துக்கு ரெண்டு நாள் குரு போச்சு இங்க ஒரு நாள் மூணு நாள் கிடைக்கு இன்னைக்குமா இன்னைக்கு காயாதிகள் ஏழும் மாயாவிடயத்தே கையற்றறிவின் காரணமாதிகள் ஏழும் மாயாவிடத்தே மாய சுக சச்சின் மயபூரணமேதன் வடிவானது வந்தே இப்போது அசிபத விசாரம் எது தொம்பதம் முடிந்தது இந்த பாடல் அசிபதத்தை முடிக்கிறார் மாயை அவித்தை உபாதிகள் நீங்கி லட்சியமான தனது வடிவம் நிலைத்தது எனல் இதன்பொருள் காயாதிகள் ஏழும் மாயா விடயத்து கையாற்றி தேகம் பிராணன் இந்திரியங்கள் மனம் மண் போட்டுக்கல மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகி ஏழும் அவித்தியாவிசியங்களான தோம்பத வாட்சியம் நீங்கவும் அவாட்சியம் இல்லை வாடு தருணம் வாட்சியம் நீங்கவும் அறிவின் காரணம் ஆதிகள் ஏழும் மாயா விடயத்து மாயம் தற்பத வாட்சச்சியார்த்தமான சர்வேஸ்வரத்துவம் சர்வஜத்துவம் சர்வியாபகத்துவம் சர்வகாரணத்துவம் சர்வ திருஷ்டித்துவம் சர்வசம்மாரத்துவம் சர்வதித்துவம் ஆகிய ஏழும் மாயோடு நீங்க சுகசத்தின் மயணபூரணமே தன் வடிவு வந்துஆனது சச்சிதானந்த பரிபூர்ண பிரம்மசுவரவுமே தனது வடிவமாக சுபாவசித்தமாய் நிலை பெயருடையதான் இந்த நிச்சயம் வரும் அப்புறம் இது விசாரம் பண்ணும்போது தொம்பது விசாரமானவருக்கு தத்வ விசாரம் தத்விதமான பிறகு அச்சுத விசாரம் ஐக்கியம் அதாவது தொம்பதம் இந்த ஏழு உபாதிகள் சரீரம் தோழ்ச சூட்சம் அப்புறம் பிராணாதி இந்த பிராணன் ஒண்ணு அப்புறம் கர்மதி ஞானத்தில் ஏழு ஆகிய ஏழுமே ஜீவனுக்கு பாதிகள் ஏழு உபாதிகள் சொல்லப்பட்டது இதெல்லாம் நீக்கின பிறகு வாசிய பாகம் சொல்லத்தக்க பாகம் நீக்கின பிறகு எஞ்சி இருக்கிறது என்ன இருக்கு நீக்கிட்டா என்ன இருக்கு கூட சின்ன இருக்கு இங்க கூடசன் அங்க பிரம்மம் ஏழு பாதி அதிஷ்டானம் கூடசன் அது சர்வீஸ் ஏழு பாதி அதிஷ்டானம் பிரம்மம் தனித்தனியா இருக்கு தனித்தனியா அங்கே விசாரம் அஸ்வதி விசாரம் பேருக்கு அசை என்ன ஐக்கியம் அந்த விசாரம் எப்படி இருக்கு கூடசன் என்று சொல்லும்போது அது பிரம்மத்தின் அம்சம்தான் ஒரு பிரிவு ஒரு பிரிவுன்னா நீங்க நீங்க நீக்கக்கூடிய பிரிவு அல்ல நீங்க முடியாத பிரிவு அதுக்கு இஷ்டம் தான் கட்டாகாசம் மகாசம் போல கட்டாகாசம் என்று சொல்வது கடத்து உள்ளே இருக்கிற ஆகாயம் மட்டாகாசம் மகாகாசம் சொன்னால் கடத்து சுத்தி இருக்கிற ஆகாயம் அப்போ இடையில அது கடமான ஆகாசத்தை பிரிக்குது என்று ஒரு பார் இருந்தது விசாரணை பண்ணும்போது அந்த கடை ஓட்டுக்குள்ளேயே ஆகாயம் பிரவேசிக்குது இருக்குது நிச்சயம் செய்வோமேனால் அந்த கடை உபாதி நீங்கி போகுது நீங்கி போனால் கடத்துக்குள்ள ஆகாயமோ வெளியுள்ள ஆகாயம் கடத்துக்கு கடமட்டுக்குள்ள ஆகாயமும் ஒன்றுதான் எந்த பிரிவினையும் கிடையாது பண்ணா எப்படி ஒரே ஆகாய சித்திக்குதோ அப்படி போல இந்த காரிசத்து உபாதியாக ஜீவ உபாதிகளுக்கு அதிஷ்டமாகிய குடசனும் காலசபத்து உபாதிகளாகிய அதிஷ்டான சேதமாக பிரமமும் வேறு வேற தோற்று அந்த கண்ண கடன் போல அப்புறம் அந்த கடவுபாதியை நீக்கிற மாதிரி அந்த கணக்கு உள்ளே ஊடுருவி அந்த பிரம்மஸ்வரூபம் இருக்கிறது பிரம்மஸ்வரூபம் வேறு கோடத்தன் வேற ஒரே பரம்பொருள் தான் உபாதியினால வேறு போல தோற்றுறது கடம் போல கடகாசம் போல அப்படி போல இருக்கிறதுனால இங்கே ஒரே ஆகாயம்தான் இருக்கிறது நிச்சயம் செய்தாக அப்ப இந்த நீங்கி ஒரு பரம்பொருள் தான் இருக்கிறது பிரம்மந்தான் இருக்கிறது நிச்சயம் உண்டாகிறது ஐக்கியம் ஐக்கிய விசாரம் ஐக்கியம் இத்தகைய விசாரத்தில் சமாதி கூடுறது அர்த்தம் கடைசி கட்டம் அதுக்கு முதல்ல மனசு நிற்கிறது இல்லை இதை ஊர் போட்ட சஞ்சலம் இருக்கேன் மனசு நிற்குமா விசாரம் பண்ணுறோம் சரி அதோடு சரி இல்லை அப்படி விசாரம் பண்ண தீவிரமான கொஞ்சம் நேரம் நிற்கணும் வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் என்ன பழைய போட்டு வந்துடும் அப்போது போனமா நின்று போகுது எது வரைக்கும் போனமா நிற்கிறோம் அது வரைக்கும் சமாதினு போயிரு அப்போ சமாதி அப்படி இருக்கலாம்னு சொன்னால் பிராரத இடம் கொடுத்தாதான் அப்படி இருக்க முடியும் இல்லைன்னா பிராரதி இழுக்கும் அப்படி இழுக்கும்போது பிரார்த்த அனுசாரம் வந்து என்ன காரியம் செய்யணும்னு செய்ய மீண்டும் சமாதி போக முடியுமான்னா போகக்கூடிய பராதை இருந்தாலும் பவனிதான் அதோடு போச்சு அப்புறம் அந்த பாவனையை மீண்டும் மீண்டும் ஆவருத்தி பண்ணி பண்ணி சந்தப்பட்ட காசிக்கு போயிட்டு வந்தா ஒருத்தர் மீண்டும் காசி போனா சந்தர்ப்பம் இல்லை என்ன பண்ணும் காசியத்தில் கண்ட தரிசனங்களை கங்கை நினைச்சுக்கிட்டே இருப்பானே ஆனால் இவன் போயிட்டு வந்த மாதிரியே இருக்கும் இருபது வருஷம் முப்பது வருஷம் கிடைச்சி கூட பாவனை தொடர்ந்து இருக்குமே ஆனால் அந்த பாவனை புதுசாதான் இருக்குமா தான் இருக்கும் அது இல்லாம மறந்து போயிட்டானா எப்படி இருக்கும் மருந்து போச்சேன்னா அப்புறம் புதுசா இருக்க மாதிரி இருக்கும் அப்படி போல இந்த சமாதி அபியாசம் செய்து ஞானம் அடைந்த சுகமடைந்த அவனும் மீண்டும் மீண்டும் போக முடியலனாலும் கூட அதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பானே ஆனால் ஞாபகம் மறக்காது அப்ப இப்போதான் சமாதி போயிட்டு மாதிரி இருக்கும் அது அனுபவம் இருக்கும் அது அனுபவம் இருக்கிறதுனால சந்தோஷமா இருக்கலாம் என்னுடைய அனுபவம் அந்த அனுபவம் அதுவே நான் இருக்கிறேன் என்ன இனிப்பான் ஒரு காலம் இரண்டாம் முறை காசிக்கு போயிட்டு வர வாய்ப்பு இருந்தா போறானே அப்ப போயிட்டு வந்தான் இன்னும் திடப்படுமா அவனுக்கு அதே தான் வேலைன்னா இருக்கேன் அப்புறம் திடப்படுது அது போல ரெண்டாம் முறை சமாதி கூடி வெளிவரவானே திடப்படும் அர்த்தம் திடப்படலும் கூட ஒரு முறை காசிக்கு போயிட்டு வந்தானாக்கா காசிக்கு போயிட்டு வந்தது தப்பு இல்லை அது மாதிரி இல்லை அது அபரோச்சமான்னு போயிரு அடி போல இங்க ஒரு அபரோ ஜானம் ஒரு முறை வந்தா கூட போதும் விதிய மூர்த்தி உண்டு பிறப்பு கிடையாது ஒரு முறை போயிட்டு வந்தவனு காசி போகலன்னு சொல்ல முடியுமா பத்து முறை போனாதான் காசி போனவனா கிடையாது இழப்பு கொஞ்சம் சுகம் இருக்கலாம் அது போல இவனுக்கு அந்த பிரார்த்தனை இல்லாதனால ஒரு முறை மீண்டும் வெளியே வந்தான்னா அதையே ஆயுத முறா சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பானால் பூச மாதிரிதான் இருக்கும் அப்புறம் விதைய மூச்சு சமம் அந்த அனுபவம் இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் விதைய மூத்தி சமமா விஜய்க்கு சம போச்சு பிறப்பு இல்லையான்னு சொல்லப்படுது அப்புறம் ஒடிக்கும் போகுது ஆறுக்கு மனசு இல்லையா மனசு தானே அது வரைக்கும் மனசுக்கு மன உயிர் இருக்கு மயனசுக்கு வாழ்க்கை இருக்கு மைனஸ் அது வரைக்கும் வரைக்கும் மனசுக்கு செயல்பாடு உண்டு கர்மம் உண்டு அப்ப மீண்டும் பிறப்பு எடுக்கும் விதியோக எடுக்கிறது இல்ல சரீரமா மனசு போச்சு எப்பதான் போகுது போகுது வருது மனசு ஒடிங்கி போச்சு அப்பதான் மனசுக்கு சாவு அது வரைக்கும் சாவு இல்ல அதுக்கு மனசு எப்போ ஒரு முறை பிறக்கும் ஒரு முறைதான் இறக்கம் கோத தமிழ்தாகி கூரத்துணர்வாகி ி கோ புலன் மாறிற்றவர் காண தேனிதாகி தேச திசை மாறி தேரி தெளிவாயே இனிப்பணி மூலமும் அதில் ஆனது விளக்கோரையும் இருபத்தி மூன்றாவதுல அஞ்சன் அழிப்பெற்று வர்றார் அதுல இதுவரைக்கும் இந்த சமாதி அபியாசிக்கிட்டு வர அந்த சமாதி அபியாசம் அஞ்சனுடைய ஒழுக்கம் ஏற்படணும் இதுக்கு முதல்ல காமாதிகள் ராகத்வேஷங்கள் எல்லாம் அழிஞ்சி விட்டன அதன் பிறகு அஞ்ஞானத்தின் காரியமாக ஆவணம் இருக்கு இந்த ஆவரணத்தை பங்கம் பண்ணணும் அதுக்கு லஜமிச்சேபம் கசாயரசா சுவாசம் சொல்லக்கூடிய தடைகள் இருக்கின்றன அதெல்லாம் முடிஞ்ச பிறகு சமாதி கொள்ளும் என்பதை ார் இப்போது முன் பாட்டில் சொல்லி முடிச்சாச்சு இந்த அசுத விசாரம் முன்பாட்டில் சொன்னது அதன் பிறகு நெருக்கல் சமாதி இந்த பாட்டில் கூட்டுள்ளார் அவதார் தோசமற்றதாய் கூற துணர்வாகி அதாவது அழிவற்றதாய் வாக்கு கெட்டாததாய் ஞானமயமாய் துரியமுற்றவர் அணுவிப்பதாய் தேங்கென தித்திப்பதாய் உள்ள பொருளே நாம் என்று நிச்சயித்து தெளிவடைவாய் என்பொருள் கோது அற்று அமிர்து ஆகி குற்றமற்றதாய் அழிவற்ற மாற்றுச் சொல்வமாய் அற்று உணர்வு ஆகி கூரற்கு அரிது ஆகி வாக்கால் வசனிப்பதற்கு அரிதாய் கோஷப் புலன் மாறி தீது அற்றவர் பஞ்சகோஷங்களும் பஞ்சேந்திர விஷயங்களும் நீங்கிய நனிவிற் சொல்லுத்த குற்றமற்ற மகான்கள் தானாய் அணிவிப்பதாய் தேன் இனிது ஆகி தேனுக்கு சமானமாய் தித்திக்கும் பொருளாய் தேச திரை மாறி தேறி தெளிவாயும் அஞ்ஞான பூர்மையை அடியோடு மாற்றி நாம் ஞான சொல்வம் நிச்சயித்த நிச்சயத்தை தெளிவடையும் என்று இந்த அஞ்ஞானத்துக்கு சொருபான்சாம் சொல்றார் குருநாதன் நீ வந்து அடங்குவாயாக என்று சொல்றார் அதாவது இது நிர்வகித்த மாதிரி எல்லாம் போன பிறகு நமருமற்ற திருப்பிடி அற்ற ஒரு நிலை அதே நிலை சொளுத்தி நிலை போல தான் ஆனால் சொளுத்தில அஞ்ஞானம் உண்டு அஞ்ஞானம் அற்றது அதாவது அஞ்யன் அழிவு அஞ்ஞானம் அற்றதுனால அஞ்ஞானம் அழிஞ்சு போனால் அதன் பற்றி பின்னர் விளக்கம் சொல்கிறார் ஆகவே இந்த அவஸ்தை இதான் கடைசி நிலை இது கைவிடத்தில் ரெண்டு நூத்தி நாப்பத்தி நாலுல சொல்றேன் எம் விரானை வந்தி குரான் திராமல் ஒண்டி நானவ் ஒளி ஒளி அவருகை எம் ஞான வேந்தனை எதிர்த்து அழிந்த அஞ்சன் இவ் உலகினும் இல்லை தேவரோனும் இல்லை அழிவும் இல்லை பாம்பு வலையாவது போல ஆர்வமான அஞ்சன் அதிஷ்டான பிரம்ம மாத்திரமாயின இந்த நூல் சம்பாதி நிலைய சொல்றார் விளக்கம் இப்ப சமாத அனுபவம் பொருள் எம்பிரானை வந்து எதிர்த்து இறந்த அஞ்சன் எமது ஞான வேந்தனை அதாவது எமது குருநாதன் போல அருள் பெற்ற ஞானவேந்தனும் கொஞ்சம் குறிச்சிக்கலாம் குருநாதன் அருள் பெற்ற போன அருள் பெற்ற ஞானவேந்தனை வந்து எதிர்த்து அழிந்து போன அஞ்சவேந்தன் நிலை எப்படி இருக்கு இங்கு ஒரான் உம்பர் வான் உராது எறாமல் இவ் உலகினும் இல்லை தேவலோகத்திலும் இல்லை அழிவுமில்லை என்பதற்கு இப்படி அழியாமல் அர்த்தம் அழிவு இல்லை வச்சுக்கலாம் அவ ஒளியோடு ஒன்றினால் ஒன்றினான் அப்பிரம்ம பிரகாசத்தோடும் உளையரும்ப உள்ள நீர் போல் சொல்ற அது பொருந்தார் அதாவது நீரும் பாலும் போல அல்லது நதியும் நீரும் போ கடலும் போலன்னு சொல்லலாம் ஒன்றினான் ஏன் உளையரும்பு உள்ள நீர் போறேன் அது விதேபுத்தி லட்சணம் இது நிகழ்ச்சியமான லட்சணம் மின்னும் திரும்பறாங்க பிரியம் இது பிரியாது ஆனால் அது பொருந்தார் உளையரும்பு நீர் போறங்கிறது அது விஜயத்தில் பொருந்தும் இது பாலியல் என்ன பிரிச்சுடலாம் நதியும் சமுதிரம் போல சொல்லலாம் ஏன்னா இந்த நதியை தண்ணி போய் சமுதிரத்தை கலக்கும் போது ஒரு வரலா இந்த பக்கம் ஒரு வரலா அந்த ஒரு வரலா வரைக்கும் நதியை இனி இழுக்கிச்சு உப்பு உப்பு இருக்காது அந்த தள்ளி தள்ளி இது தன்னுடைய மயமாக்கிறது இந்த தண்ணி இன்னைக்கு காரும்ல பார்த்தாச்சு அப்பவே கலக்கிற கலகும் போது ஒரு வரலாறு வரைக்கும் தண்ணி குடிச்சு பார்த்தா நல்லதா இருக்கு உப்பு கிடையாது அதுக்கு அந்த பணம் உப்பு வந்தது அது வேக அவ்வளோதா இல்ல அதிகமா தண்ணி வரும்போது இன்னும் கொஞ்சம் ஆக பிரிவினை தெரியுது அப்படி போல அது இது பாலும் நீரும் போல புரியும் பாலும் நீர் அப்படின்னா பிரிக்கிடலாம் அப்படி பிரிக்கலன்னு சொன்னாக்க மீண்டும் உத்திதமாகி வெளிவர முடியாது சமாளியில் இருந்து ஆனால் சமாளிந்து வெளிவரதுனால இது உள நீர் போல் பொருத்தாது என்று வைத்துக்கொண்டு பாலும் நீர் போல் சேர்த்துக்கிறோம் அதனால இந்த பாலும் நீரும் போல கலந்து சமாளியில இருக்கிறார்கள் அஞ்சன் நாசமடையவில்லை ஏன் என்று சொன்னால் சந்திர பிரகாசம் சூரிய பிரகாசத்தில் அடங்கி போகுது சந்திரன் இருந்தும் கூட பகல் நேரத்தில் அது தனி ஒளி பிரிக்க முடியாது இப்ப இங்கே வெளிச்சம் இருக்கு இருட்டு இல்லன்னு எங்கேயும் ஓடி போகல வெளிச்சத்துல அடங்கிதான் இருக்கு இப்படி அடங்கலன்னு சொன்னாக்க வெளிச்சம் என்ன ஒன்னு வந்துருது அது எங்க வருது இங்கேதான் இருக்கு அப்படி இங்கே இருக்கிறதுனால வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் அது தன்னுடைய செயலை வெளிக்காட்ட முடிகிறது இல்லை அதனால அது இல்லைன்னுதான் சொல்லலாம் அவ்வளவுதான் வச்சுக்கலாம் முற்றிலும் இல்லை நாசம் அடிச்சேன்னு சொல்றதுன்னா அது ஒரு உபச்சாரம் தான் இது வரைக்கும் இல்ல வந்துடும் படுதையில பாம்பு பாம்பு தோற்றது வெளிச்சம் வந்தாக்க அந்த பாம்பு எங்க போச்சு எங்கேயும் போல வெளிச்சது அடையும் போச்சு தோற்றம் மாத்திரம் உள்ளது அது போலவும் பிராந்திய வச்சுக்கலாம் அஞ்சன் அவனுடைய காரியமும் ஆகிய பிரபஞ்சம் எல்லாம் விசாரம் பண்ண பிறகு மித்தியா சத்திய புத்தி போய் மித்தியா புத்தி வந்துடும் மித்தியா புத்தி வருவதால துக்கரிவர்த்தி ஆனந்த பிராபத்தி வடிவுண்டு செத்திப்படுத்த இருக்கிறதுனால தான் துக்கச் சேர்க்கையும் அப்புறம் ஆனந்த இழப்பும் வருது அந்த அளவுக்கு தான் இந்த விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு வேதாந்தத்தில் அஞ்சன் உண்மையான நாசம் அடைகிறது அஞ்ஞானமானது அயஷ்டானத்தை ஆசிரித்து இருந்து கொண்டுதான் இருக்கும் அது எப்போ போகும் எங்கே போகும் என்பதெல்லாம் அலுவச்சரியம் சொல்ல முடியாது பிறைய காலத்திலேயும் அடங்கிதான் மீண்டும் சீட்டு காலத்திலே வெளிப்படுது அப்போ அது சமஸ்டியில வேஸ்டையில் ஞானிக்கு விசாரம் பண்ணி திருவள்ளு சமதி அடையும் போது அது மனமானது ஒடுங்குது ஒடுங்கும்போது அது ஆவரணம் பங்கமாகி அகண்டகாரத்தினால பங்கமான பிறகு சோறுபன் மனவ நிலைக்குது அப்படி இழைத்ததை அது உள்ளமங்கிற குறித்து பதிவு அதை பதிவு பண்ணதுனால சமிருந்து வெளியே வரும்போது அந்த அனுபவத்தை காட்டுது எப்படி சொலுத்திருந்து வெளியே வரும்போது சுகானுபவத்தை பதிவு பண்ணி அந்த உள்ளம் காட்டுதோ அதுபோல சவாரி வெளியே வரும்போது காட்டுவது அப்போது அவர்களுக்கு இதுவரைக்கும் அனுபவித்த ஆனந்தம் ஆச்சரியமாக இருக்கிறது என்றெல்லாம் புகழ்றது காரணம் தான் அப்புறம் அதை விட மற்றதெல்லாம் சீரிதாக பிரபஞ்சம் மித்தியா தோற்றம் உண்டு மித்தியா தோற்றம் வரும்போது அதில் பயமா கொண்டாடுறதில்லை இந்த நிச்சயம் எல்லாம் பிறகு ஞானிகளுக்கு ஏற்படுகிறது என்பதற்காக இந்த சமாதினுடைய அனுபவம் சொல்லும் போது அஞ்சன் அடங்கியிருக்கிறார்கள் அர்த்தம் அடங்கி போச்சு அவ்வளவுதான் வேண்டியது அந்த அந்த காலத்திலே உள்ள அஞானம் நாசமடைஞ்சிருச்சு அண்ணாக்க அடங்கி போச்சு அர்த்தம் ஆக காலல்ஜலம் பொ தோற்றிட்டு தோட்டாலும் அப்படிங்கிற அளவுதான் வேதாந்தம் விளக்கம் சொல்லுதோடைய அஞ்ஞானம் நாசப்படைஞ்சி மாய ஒழிஞ்சு போச்சுன்னு சொல்றதில்லை என்ன இருக்கு அதிஷ்டானத்தை ஆசிரியா இருக்குது எப்போ ஒழியது பிள்ளை காலத்தில் ஒழுங்குது தீட்டு காலத்தில் வெளிப்படுது அதே சுழத்தில் ஒழுங்குது வெளி வருது அதனால சுழத்தில் அஞ்ஞானம் இருக்கு சமாதில ஒழுங்குது வெளி வருது அது அஞ்ஞானம் இல்லை அப்படின்னா அடங்கி போச்சு அர்த்தம் இதனால என்ன லாபம் பொய்த்தன்மை நிச்சயிக்கிறதுனால நிச்சய புத்தி வர்றதுனால பயமாசி இல்லாமல் சொருபதிஷ்டியில இருக்கிறதுனால ஆனந்தமா இருக்காங்க இதுதான் லாபம் இது உண்மை தெரியாத வரைக்கும் அஞ்ஞானத்தில் மோடி இருக்க வேண்டியதுதான் அதான் அஞ்சனுடைய ஆட்சி அப்போதான் இப்ப அஞ்சன் ஆட்சி எல்லாம் இல்லாமல் பட்டணம் ஆகிய இந்த தோல் சேர்த்து சத்திய புத்தி சுக புத்தி இருக்கு அப்ப மித்தியார்த்த புத்தி வந்துடுது பட்டணம் அழிஞ்சதுன்னு அர்த்தம் பட்டம் அழிஞ்சது எப்படி இந்த நாடு நகரங்கள் அழிஞ்ச மாதிரி அறிஞ்சு போறதில்லை சரீரம் அழியறதில்லை சரீரம் இருந்தும் மித்தியார்த்த நிச்சயத்தினால அரிமான் விட்டு போச்சு அப்புறம் விதே முற்றிலும் நீங்கபோது அது வரைக்கும் வித்தியாச புத்தியை நிச்சயத்தினால சரீர அரிமானத்தை விட்டவர்களாய் பிரார்த்தானுசாரமாக திருச்சி அடைந்தவர்களாய் விவாதம் பண்ணுகிறார்கள் என்றுதான் சொல்லுது சரீரம் ஞானம் அடைந்தவங்க விட வேண்டியது என்கிறது கருத்து இல்லை சில பேர் வாதம் பண்றாங்க அடைஞ்ச பிறகு ஒற்றுமல்லவா ஒரு இருக்கலாமா வாதம் பண்றது உண்டு அப்படி வாதம் பண்றதுனா சில பேர்களுக்கு அப்படியே உண்டு அப்படி கூட போறது உண்டு ஏழாம் போயிருக்க எல்லாருக்கும் அப்படி சொல்லப்படல பிரார்த பலமா இருந்தா மீண்டும் வந்து அந்த ஜீவன் முத்தி சுகத்தை ஜீவன் முத்தி அனுபவத்தை அனுபவிக்கிறார்கள் அடுத்தவர்கள் சொல்லுறார்கள் அப்படி அனுபவித்து சொல்லும் போதுதான் பிரம்மதியா சம்பிரதாயம் உண்டாகிறது அப்படியே போயிட்டாக்க சம்பிரதாயம் எப்படி வெளிப்படும் அக்ருத்தி சம்பிரதாயம் வரணும் ஞானம் அடைஞ்சா சேர்த்து போயிட்டாக்கோங்க ஆரம்பத்தில் உள்ள சேர்த்து போல தீர்ந்து அப்புறம் உத்தியோகம் சம்பளம் அலுவல இருக்காதுல்ல உதவியாக சம்பந்தம் அனுபவம் இருக்க வெறும் படிப்பு தான் இருக்கும் இப்போ அலுவல யாரு அதை படிப்பு நம்புவாங்களா அப்புறம் அலுவம் உள்ளவன் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறான் அலுவும் இல்ல சொன்னால் நம்புவாங்களா அதுக்காக தான் அண்ணவன் ஒரு ரஷ் வேதான் சொல்லாம்னு சொல்லப்பட்டிருக்கு சம்பளத்துக்காக அவர்கள் மீண்டும் வெளிவந்து பிரார்த்தமானது இருக்க வரைக்கும் அழகு தீர்ப்பார்கள் இதான் காரணம் என்றுலாம் சொல்லப்படுறார் காமராசியான சேனையும் இல்லவாகி ஞானரூபமாக துன்பம் தந்த காமன் முதலிய சேனை அனைத்தும் ஞானமயமாகவே விளங்கினார் என துன்பம் கொடுத்துக்கொண்டு இருந்த அவர்கள் எல்லாம் அவர்களும் அழிஞ்சு போகல அடங்கி போனார் அவ்வளவுதான் என்பதை சொல்ற இதன்பொருள் அல்லல் ஆன காமராசன் ஆதி ஆன சேனையும் துன்பமயமான மன்மதன் முதலான படையில் அனைத்தும் இல்லவாகி ஞான ஆதியே இளங்கும் மித்தையாய் மித்தியத்தன்மைதான் மித்தையாய் சின்மாத்திர சுவரூபமாகியே விளங்கியதாம் பிறகு எப்படி இருக்கு பிரம்மமேதான் இருக்கு பிரம்மத்துக்கு அனிமாவே வேறு கிடையாது அது பிரம்மத்தினத்திலே இருக்கின்ற மாயை மா காரியெல்லாம் தோற்ற மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டா ஞானம் அது சத்தியம்னு தெரிஞ்சுகிட்டாக்க அஞ்ஞான சத்தியம் தெரிஞ்சிருக்கு அஞ்ஞான காலத்துல வாழ்கிறோம் அது போக்குறது ஞானசாஸ்திரங்கள் நம்ம வழி பண்ணுகின்றன அப்படி இந்த ஜீவன் நிலை அடைந்த பிறகு அவளோட அஞ்ஞானத்தையும் ஞானத்தையும் ரெண்டி உணர்கிறாங்க அதை பற்றி அஞ்சு பாடலு சொல்ல போனார் இந்த பாட்டு முதல் பாட்டு அதாவது காமராசர் முதலானவர்கள் எல்லாம் அழிஞ்சு போனார்னு சொன்னா அடங்கி போனார்னு அர்த்தம் ஏன் ஞானம் அடைஞ்ச போல ராகுதேசம் உண்டு ராகுதேசம் சேட்டை இல்லை அது தேவையான அளவுக்கு வரும் போகும் காமாவது வந்தாலும் கனத்திற்கும் மனத்திற்பற்றார் தாமரை எழுத்தண்ணீர் போலும் சகத்தோடு கூடி வாழ்வார் பாமர என திறமை காட்டார் உமர மாவாறு உள்ள தொகையான ஜீவன் வேதாந்தம் விளக்கம் சொல்றது ஞானத்தை பற்றி அஞ்ஞானம் விளக்கம் சொல்றது வேதாந்தம் ஞானம் வந்த பிறகு அஞ்ஞானத்தின் ஆட்சி போகுது ஞான வராசி வந்து அஞ்ஞானத்தின் ஆட்சி தொடருது அஞ்ஞானத்தினுடைய ஆட்சி என்ன பையன் துக்கம் ஞானத்தின் ஆட்சி என்ன பையன் சுகம் அங்கே சத்திய புத்தி இங்கே மித்யா புத்தி சத்தியபுத்தினால பயமாசை நேரமும் இருக்கு இங்க வித்தியாபுத்தின்னா பயமாசு கொஞ்சம் கூட கிடையாது அங்கே சத்திய புத்தி வித்யா புத்தினால அஞ்சனாட்சியில பிறப்பரப்புண்டு இங்க பிறப்பரப்பு இல்லை அப்படி பிறப்பரப்பு இருக்குங்கிற எண்ணம் அடிக்கட்டு போச்சு இந்த அஞ்சனாட்சியில வரக்கூடியது ராகத்வேசால காமக்கூடாத எல்லாம் மிஞ்சி இருக்கும் இங்க எல்லாம் தாழ்ந்து இருக்கும் ஏதேசம் வரலாம் அவள் செயல்படாது அஞானத்தினுடைய காலத்தினால்தான் ஜனங்கள் துன்பப்படுறது ஏன் துன்பம் ஏன் பண்ணும் அப்படின்னு சொன்னா துன்பம் தேவையான லட்சியம் இல்ல சுகம்தான் லட்சியம் சுகம் இல்லையே சுகப்படுறாங்க அதான் காரணம் மனதில் சஞ்சலம் தான் துக்கம் துக்கம் தனியாக கிடையாது சஞ்சலம் இருக்கு சஞ்சலம் எப்படி துக்கமா மாறுதுன்னு சொன்னா அதுல பிரதிநிபிக்கிறான் ஆபாசமாகன் அவன் சஞ்சலிக்கும் போது தடமாறான் விளக்கம் தெரியல இது என்ன இது இப்படி இருக்கேன் ஞான காலத்தில் மன சஞ்சலம் இல்ல அமைதி அடைகிறது அமைதியை பிரதிம்பிக்கிறான் அப்போது சைஷியானது பானம் ஆகுது சுகம் தோற்றுறது ஆகா நான் சுகமா இருக்கிறேன் என்று உணரணும் சுகத்துக்கு காரணம் மனதின் சஞ்சலமும் அமைதிதான் காரணம் லௌகிமே சிலி மாவட்டம் வேணுதான் படிச்சு ஞானம் அடைந்த பிறகு அதுதான் ஞானமடைந்த பிறகு என்னன்னா தொடர்ந்து அமைதி இருக்கும் தொடர் அமைதி அஞ்ஞான காலத்தில் சிறிது நேரம் அமைதி வரும் சிறிது நேரம் காய்ச்சலம் வரும் மாறி மாறி வர்றது புண்ணியம் பார்த்துக்கிட்டாங்க புண்ணியம் இருக்கும் கொஞ்சம் அமைதி கிடைக்கும் லௌகிக விஷயங்கள்ல பாவது அமைதி கட்டு சஞ்சலம் இருக்கும் சஞ்சல காலத்துல துக்கம் பண்ணான் ஐயோ வந்து சேர்க்க என்ன பண்றது எப்படி வந்தது எப்படி வந்ததோ என்னவோ பூங்கு நான் பண்ற பாட பெரிய பாடா இருக்கேன் இனிமேல் என்ன பண்றோம் ஒண்ணுமே புரியல என்ன செய்யறது ஒண்ணும் புரியல ஊருக்கு போலாமான்னு இருக்கு சேர்த்து போலாமனு இருக்கு பைத்தம் முடிக்கிற மாதிரி இருக்கு இல்லை அவன் கொள்ளலாமான்னு இருக்கு அறுவடைத்து வெட்டில்லாமான்னு இருக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிறான் இது அஞ்சனுடைய நிலை ஆகவே அஞ்சனுடைய காலத்தில் இப்படி எல்லாம் நடக்கும் விளக்கம் பட்ட அவன் எப்படி இருப்பான் அமைதியா இருக்கான் சில செம்மங்கள்ல லாபத்தேஸ் வந்தாலும் கூட சலத்தில போயிடும் தாமரை சலத்தோட கூட்டி வாழ்வார் விளங்குது நிலைக்குறதுங்கிற அபியாச பலமும் இருக்கு இதுதான் ஞானத்தினுடைய பயன் அதை பற்றி அஞ்சு பாடலோடு முதல் பாடலாச்சு அறிவரியாமையே அறிவரியாமையாழ்ந்த ஒரே மர்த்தம் இருக்கும் அர்த்தம் வேற ஆன்மாவை அறியாது அதன் காரணமான அஞ்ஞானத்துடனும் அழிந்தனர் ஆன்மாவை அறியாது அழிந்த அஞ்ஞனாதியர் ஆன்மா பார்த்து தெரியாது அழிஞ்சு போனார்கள் அது மட்டும் ஞானமும் போச்சு அதன் காலமாக அஞ்ஞானம் போச்சனர் இதன்போரு அறிவோ அறியா அழிந்தனர் பிரம்மாண்ட அபேதத்தை அறியாதியர்கள் அழிந்தார்கள் அவங்க அஞ்சர் எப்படி பிறப்புற்று அழிந்தார்கள் அஞ்ஞான காலத்தில் அறிவோ அறியாமை அழிந்தனர் பிரபஞ்சத்தின் ஞானமும் அதன் காரணமான அஞ்ஞானத்துடன் பொய் என்று பாதித்து அழிந்தனர் ஞான காலத்தில் எப்படி பொய் என்று நிச்சயத்து அழிந்தார்கள் துன்பத்தில் பட்டு அழிந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ மெய்யன்று நிச்சயத்து அதாவது பொய்யன்று நிச்சயத்து நித்யாத்த புத்தி வந்ததனால அஞ்ஞானம் அழிந்த பிறகு அஞ்ஞானத்தை அழித்து துன்பத்திலிருந்து விடுபட்டிருக்கார்கள் துன்பத்தில் சமது பட்டு இருந்தார்கள் விடுபடுறாங்க வித்தியாசம் அடிக்கல பாவனமா இருக்க முன்னே வந்து சத்தி புத்தி சுக இருந்தது அந்த பவனை போய் வித்தியாச புத்தி துக்க புத்தி அதனால முன்னே இருந்த நிலை வேறு இப்ப இருந்த நிலை வேறுனு விடுக்கிறார் பிரிவறியாமை பிறந்தனரே மை பேர தேகாத்மாவின் பேதம் அியாது மாறுபபட்ட வஞர்கள் ஞானமுற்ற பின் தேகாதி பிரபஞ்சத்தின் பேதமும் அதன் காரணமான அஞ்ஞானமும் நான் போட்டுக்கணும் இன்றி மாறுபட்டனர் மாறுபட்டனர் தான் ரெண்டு வித்தியாசம் என்ன இன்பத்தெண்டு மாறுபட்டார் துன்பத்தில் மாறுபட்டார்கள் அவள்தான் எதன் பொருள் பிரிவு அறியாமை பிறந்தனர் பிரம்மாத்மாவிற்கும் தேகாதி பிரபஞ்சத்திற்கும் பேதமறியாமல் வேறுபாடுற்ற துன்பமடைந்து அடைந்தார்கள் துன்பமடைந்து துன்பப்பட்டு அழிந்தார்கள் பிறந்தார்கள் துன்பப்பட்டு அஞ்சர்கள் ஞானமடைந்த எப்படி பிரிவு அறியாமை தேகாதி பிரபஞ்சத்தின் பேதமும் அதன் காரணமான அஞ்ஞானமும் இல்லாமல் பொ பாதித்துன்பத்திலிருந்து வேறுபடுகின்றனர் துன்பப்பட்டு அழிஞ்ச அஞ்சர்கள் அழிந்தார்கள் பிறந்தனர் இப்போ அது துன்பத்தை விடுபட்டு பிறந்திருக்க துன்பத்தில் விடுபட்டார்கள் துன்பத்திலிருந்து துன்பப்பட்டு வேதஞானத்தோடு கூடி இருந்தார்கள் அவேதானத்தோடு கூடி இருக்கார்கள் அதாவது விடுபட்டார் அர்த்தம் அவரே அர்த்தம் சொல்லுவோம் அர்த்தம் ஞான காலத்தில் இருந்தும் அஞ்சாவதிகளுக்கு வித்தியாசம் காட்டார் கரக்கும் உளத்தவராயினரே கரக்கும் உளத்தவராயினரே அதே மாதிரிதான் இதன் பொருள் கரக்கும் உளத்தவராயினர் ஜீவேஸ்வர ஜகத்தாக பார்த்து தனது ஆன்மஸ்வரூபத்தை அறியாமல் யா போட்டுக்கணும் மறைந்த மனமுடைய அஞ்சர்கள் அப்படி அதை கறக்கும் உளத்தவர் ஆயினர் எப்படி ஆனார்கள் ஜீவேஸ்வர ஜகத்தாக பார்த்து தனது ஆன்மஸ்வரூபத்தை அறியாமல் மறைபட்டவில் மறைந்த மனமுடைய அஞ்சர்கள் அர்த்தம் அப்படி ஆத்ம ஞானத்தின் பின் கறக்கும் உளத்தவர் ஆயினர் தன்னை பிரம்ம ரூபமாய் அறிந்து ஜீவேஸ்வர ஜெகத்து அதாவது மறைந்த மனமுடையவர்களானார்கள் யுவேசகத்து மறைந்து போய் ஸ்வரூபத்தையே பார்க்கிறார்கள் முன்னாலே பிரபஞ்சத்தை பார்த்தார்கள் பிரம்மத்தையே பிரபஞ்சமாக பார்த்தார்கள் ஞானமடைந்த பிறகு இந்த பிரம்மத்தை பிரம்ம பார்க்கிறார்கள் அதனால திருமூலம் சொல்ல மாதிரி தான் மரத்தை மறைத்தது மாமதயானை மரத்தில் மறைந்தது மாமதயானை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் அந்த யானை மரத்தில் செஞ்ச யானை அப்படியே யானை பயந்துகிட்டாங்க ஒரு உற்று பார்த்து பக்கத்தில் பார்த்தாக்க அது மரத்தில் செஞ்சேன்னு சொன்னாங்க மரம் நினைக்கும் போது யானை தெரியல யானை மரம் தெரியல அப்படி போல பரத்தை மறைத்தது பார் பார்முதல் பூதம் இந்த பிரம்மஸ்வரூபத்தை மறைத்தது இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதன்களோடு காதல் காரியங்கள் அந்த ஞானம் வந்த பிறகு பிரபஞ்சம் தோற்றினாலும் கூட பிரம்ம்தான் தோற்றது இப்போ தோற்றாமை ஏற்படுது காரல் ஜலம் போல தான் காரல் ஜலம் அவச்சார காலத்தில் சத்திய புத்தி சுக புத்தி கொடுத்தது விச்சார காலத்தில் சத்திய புத்தி போய் அது தோட்டினாலும் கூட அது வித்தியாச புத்தி வருது அதில் பயமாசு இருக்கிறது இல்லை அப்படி போல இங்கேயும் ஞானத்திற்கு முந்தி இந்த உலகத்தை சத்தியமாக கருதி அவர்களே ஞானத்திற்கு மித்தியாகருகிறார்கள் அந்த பிரபஞ்சமானது இருந்தும் இல்லாமையே அழிஞ்சு போறதில்லை தோற்றம் உண்டு ஆனாலும் அதில் பயமாசு கிடையாது சுகதுக்கம் என்ற மாறுபாடு இருக்கிறதில்லை அயஷ்ஷான சேத பிரமத்தையே பார்க்கிறார்கள் தத்துவானி ஜெகத்தை கண்டும் கண்டிடலான் தத்துவமையை கண்டான் எல்லோத்தில் வரும் ஜகத்தை பார்க்கறான் ஆனா ஜகத்தை பார்க்கறது இல்லை அதிசாரமாக பிரமத்தையே பார்க்கறான் காலஜலம் போல தான் அது எந்த அபயாசம் வந்தது நித்தியாசன பாலம்தான் நாமரூபத்தை நீக்கி நீக்கி பிரம்மசுரமாகவே பார்த்து பார்த்து பயிற்சி அந்த பயிற்சியின் காரணமாகத்தான் ஜெடப்பட்டு சமாதி நிலை கூடுது சமாதநிதியின் மேலே வரும்போது ஜிடப்பட்டு வெளியே வருது சட்டி செஞ்சு வெயில காய வச்ச பிறகு சட்டி உருப்பிடம் இருக்கும் அது செயல்படாது அப்படி போல நித்தியாசனம் சட்டி செஞ்சு வெயில் வச்ச மாதிரி தான் வெயில வச்ச உடனே உருப்பிடி தோற்றம் உபயோகத்து அது பரவஷ் பிறகு அதை சோலையில வச்சு சுட்ட பொருள் எடுத்து பாருங்க தெரியல ஓரளவு நாளும் கரையிறதில்ல என்ன உபயோகம் பண்ணிக்கலாம் அது போல சமாதிலிருந்து போய் வெளியே வரும்போது அந்த மனமானது இடப்படுது அனுபவம் ஏற்படுது அகண்டா காரத்தை நிலைக்குது நிலைத்த பிறகு அது பிரபஞ்சத்தில் வளர்ந்து கொண்டு இருந்தாலும் கூட அந்த அகண்டா காரத்தை கரையிறது இல்லை மீண்டும் மீண்டும் பிரம்மண்மையே பார்க்கவில்லையே பிரபஞ்சத்தை பார்க்கறது இல்லை இருந்தாலும் அது ஒரு பொருள் அல்ல நிச்சயம் திடப்படுது இதுதான் ஞானம் என்னது பயன் ஞானிகளுடைய இருக்க முடிந்தவரு பொருளே இருக்க முடிந்தவரு பொருளேருளே இருக்க முடிந்தவர் அந்தராத்மாவாகவே சுபாவசித்தமாயிருந்தும் அறியாமல் அழுந்துபோன அஞ்சர்கள் உள்பொருளே இருக்க முடிந்தவர் ஞானத்தின் பின் அந்தராத்மா தானாக நிலைபெற்றிருந்தார்கள் என்பது கணக்கம் முன்னாலேயும் ஒவ்வொரு ஜோ பிரமஸ்வரூபந்தான் ஆனாலும் அஞ்ஞானத்தினாலே மறைபற்றிருந்தார்கள் ஞானம் வந்த பிறகு அந்த மறைப்பு நீங்கிவிட்டது இப்போதான் பிரம்மஸ்வரூபம் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க பிரம்மஸ்வரூபம் பிராப்தத்தின் பிராப்தியம் பெயர் அது அடைந்ததின் அடைவுதான் ஏற்கனவே அடைந்து அடையப்பட்டது தான் கண்டசாமிகர் நியாயம் கண்டத்தில் நகை காணாம போல கிடைக்கும் இல்லை மறந்தது தான் காரணம் பத்தாம்வன் காணால் போவலே கிடைக்கும் இல்லை மறந்தான் காரணம் ஆகவே வேதாந்தம் உண்மைஸ்வரூபத்தை மறைந்திருந்த நிலையை மாற்றி அமைக்கிறத தவிர வேறு பூச உற்பத்தி பண்ணி ஒன்றும் மறந்து பூச்சி பிரம்மாவும் தனிய பேதமியை அஞ்ஞானம் அது அஞ்ஞானம் பேர் பகவிலே காரணம் என்று பகதல் ஆவரணம் ஓட ஒரு கருத்தார் ஜீவன் அவர அழிக்கிறது கண்டுபிடிச்சிருக்க அதே மாதிரி கண்டுபிடிச்சிருக்க கட்டுப்பட்டு வைக்கிறதே அழிக்கிறது கிடையாது மாய்க்கு தோற்ற சொல்லப்படுது அழிஞ்சத சொல்லப்படலோதான் அது உற்பத்தி ஆறுமல்ல எதுவரை காலத்தில் சூரிய ஒழுக்கம் அப்படி போல பிள்ளைய காலத்தில் ஒழுங்குது அப்புறம் மரண சூரிய வந்தா மீண்டும் காலம் வந்துடும் அது போல ஒடுக்கம் விருந்து சங்கோஷிகாசம் தோற்றம் ஒடுக்கம் தான் ஒழுங்கா அழிஞ்சு போற்பத்தி ஆகாது அல்லவா ஆகுது இல்ல சுழித்து போலதா சுழித்தில நாமரபம் இல்ல ஆனா அது அழிஞ்சா போச்சு நாமரபம் எழுந்த போல வந்துருது இல்ல அதே போல சமாதியில் அதுதான் என்ன லாபம் மறந்தது ஞாபகப்படுத்திக்கிட்டோம் ஞாபகப்படுத்திக்கிறதுனால சத்தியப்பூ போயிடுச்சு அதுவட்ட மாதிரி விவகாரம் எப்படி நடக்குது கர்மானுசாரம் சரித விவகாரம் தான் ஆத்மீவகாரம் கிடையாது இப்ப நானும் அந்த காலத்துல நான் கருத்தா போக்தா அப்படிங்குறோம் அப்புறம் போக்தா அசங்கம் சினிமாத்திலும் சொல்றோம் அப்படி சொல்லும் போது மனிதமானது அமைதி அடைது அந்த அமைதி அடைந்த மனதில் ஆனந்தம் சச்சி ஆனந்தம் பிரதமிக்கிறது அப்ப ஆனந்தமா இருக்கும் இந்த எண்ணெய் எப்போதும் இருக்கிற சாட்சி பவானின் பேரும் சர்வசாட்சிங்கிறது அதுதான் அவருடைய விரிவுக்கு சர்வசாட்சி தேக அளவில் இருந்தால் சாட்சி உலக அளவில் இருந்தா சர்வசாட்சி பேரும் அப்படி வர்றதுக்கு தான் இவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு இவ்வளவு பாடுபட்டு சம்பாதிக்கணுமா இதுல சம்பாதிக்காமல்னா சுலமா கிடைக்காதான் சுலமா கிடைக்கும் குப்பைகோளம் நிறைய நிரப்பச்சிருக்க நீங்க தானே அந்த காலத்துல குப்பைகோளம் எடுக்கிறது தானே வேலை சுத்த மாதிரி இருக்காது குப்பைகோளம் போட்டது நீங்க தானே போட்டீங்க எழுங்க ஜென்மத்தில் போட்டு வச்சது யாரு நீ தான் போட்டீங்க குப்பைக்கால தான் தேர்ந்து போச்சு அவ்வளவுதான் எதுக்கு சீக்கிரம் எடுத்த எடுங்க நிதானம் எடுத்து எடுங்க உங்க உடனே எடுத்த உடனே ஞானம் தான் அக்கறை பற்றி ஆழ்வார் சொல்லி ஆசை விடுங்க இன்னைக்கு முத்தி விட முடியலையா வரலாம் உடனே கூட வர சொல்லியா அந்த காரணம் ஆயிரந்தும் உடன் பலகாலம் கோயில இருக்கு இப்ப பலகாலமா வெளிச்சம் ஏத்துறாங்க அப்புறம் ஏன் போது எப்படி போகுது அந்த வெளிச்சத்தின் சாமர்த்தியம் அது உடனே ஒளிச்சிடும் அப்படி போனா ஞானத்தின் சாமர்த்தியம் எத்தனை கோடி ஜென்மத்துக்கு தயாராக இருந்த அந்த கர்மங்கள் எல்லாம் தத்துவ ஞானமான அடக வெளிச்சினால தஞ்சை நாச அவர் மீண்டும் உற்பத்தி ஆகிறது ஒரு முறை நாசம் உற்பத்தி ஆகாது ஆகாது தனிப்பட்ட முறையில விஜய் பிறப்பு கிடையாது எப்படி ஈஸ்வரன் அப்படித்தான் பிள்ளை காலத்தில் ஒடி போகுது அப்புறம் மீண்டும் பிள்ளை காலம் உற்பத்தி ஆனால்தான் அவர் பிடிந்து மகாபழத்தில் சொல்றது ஜலப்பிரலைகள்லாம் சாதாரண ஒடுக்கம் மகாபள்ளத்தில் எல்லாம் ஒடிப்போம் ஏதாவது புராண ரீதியில சிவராத்திரினு சொல்றது சம்பிரதாயங்கள்ல அதையும் கொஞ்சம் விளக்க பக்தி மாதத்துல இப்படி புகுத்து விடுறது நாமருவத்தை வச்சு அம்பிகை சிவன் என்ற பெயரை வச்சு விளக்கறாங்க இங்க அம்பிகை சிவன்னா விளக்கறது இல்லை பிரம்மஸ்வரமும் எங்க வடிவம் அவ்வளவுதான் அது அசம் துக்கம் அது ஒழுக்கம் ஏற்படுது இப்படிதான் சொல்லிட்டு போறது அவர் உருவப்படி சொல்றாரு வித்தியாசம் முன்னேற்றம் அது மாதிரி வயிற்று சமரம் பிள்ளை காலத்துல எல்லாம் ஒடிங்கி போச்சு ஒடிங்கி போய் ஆலையில கண்டபுரம் படுத்திருக்காரு அவர்தான் இருக்கார் வேற யாரும் இல்லை அப்படிங்கறது அவங்க அது எப்படித்தான் சொல்றாரு ஆக அவங்க எல்லாம் காட்டி மக்களுக்கு ஓரளவுக்கு அடிமுகப்படுத்துறாங்க இங்க வேடிந்த நிலையானதுனால நாமருவத்தை காட்டாமலேயே அதெல்லாம் ஒடுங்கி போச்சு என்ன சொல்றாங்க உருவப்படுத்துறது இல்லை இங்க உழவுல பண்ணி சொல்லிவிடுறது வேலந்தும் பொய்யை கலந்து சொல்றதில்லை மெய்யே சொல்றது பொய் கலந்து சொல்றாங்க பொய்யமெய்யும் கலந்தது புராணங்கள் அதாவது சை மதங்கள் எல்லாம் இது பொய்ய மெய்யை கலக்காது ஏன்னா பிரிச்சு பார்க்க பொய்யுது மெய்யில் சொல்லியாக நீனிங்க அப்படி இருக்கும்போது அது பொய் பொருள் அங்கீகாரம் பண்ணிக்கிறது இல்லை மெய்ப்பொல்லாம் அங்கீகாரம் இங்கே அவங்க பொய்யும் மெய்ய பிரிக்கிறது இல்லை அவங்க நம்பரமும் கலந்து தான் இருக்கு அப்படிங்கிறதுனால ஞான மார்க்கத்தில் சகலமும் பிரித்து அது தள்ளத்தக்கது என்று சொன்னா முடியும் இதை விட்டு விடாச்சு ஒரு பாகத்தை விட்டு ஒரு பாகத்தை கொள் பொய்யும் மெய் கலந்துருக்கு இப்போ ஒரு பாதத்தை விட்டுரும் அவர் கலக்கான்னு சொல்லவருக்கு எப்பியும் சொல்லக்கூடாதா அப்படிங்கிறார் அவர் இருக்கிறதனால ஞான மார்க்கத்தில் பாய்ச்சி ஆலட்சனை தான் முக்கியம் வாஜங்க சொன்னது சாத்துக்குடி பழம் இருக்கு அது பிடிச்சி தான் சாப்பிடணும் கொய்யா பழம் இருக்கு அப்படியே சாப்பிடணும் ஆகிய பிரிச்ச சாப்பிட்ற பழத்தை பிரிச்சு தான் சாப்பிடணும் அப்படியே சாப்பிட போல அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் அதுபோல் இங்கே பாதித்தால பண்ணி ஆகணும் பண்ணா ஆத்மான பாகுபாடு தெரியாது பொய்யும் மெய்யும் தெரியாது பொய்யது மெய்யதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு விசாரம் தான் கர்மம் பிரதானம் இல்ல இது மனதின் காரியம் சைரியத்தின் காரியம் அல்ல கர்மேந்து ஞானத்தி வேலையே இல்லை மனதுக்குதான் வேலை விசாரம் பண்ணணும் பட்டுக்களை விடணும் சொல்லுது அதுதான் ஆயிரம் பட்டுக்களை வச்சுக்கிட்டு ஞானம் வரும் என்ன எப்படி வரும் விட முடியலையே குப்பையில சேர்த்து வச்சிருக்கோமே குப்பைய அள்ளி போடலாமா மன சம்மதிக்க மாட்டேங்குது இருக்கட்டுமே குப்பைன்னு நினைக்குது சரி ஒரு பக்கம் எடுத்தா போறாதா எல்லாமே எடுக்கணுமான்னு கேக்குது கொஞ்சம் எடுத்தா போறாதா அப்படிங்குது சரி கொஞ்சம் எடுக்கும் போது துர்வாடு அதிகமா வருது ஏன்னா மக்கி படம் தான் அதிகமா மே விட இது என்ன இது இது குப்பை வீட்டி கலையிலாமுறாங்க ஒரே வாடகை சொல்ற மாதிரி இந்த முன்ன ஜென்மங்கள் செஞ்ச வாசனைகள்லாம் வெளியே வரும்போது தான் இது என்ன இது இன்னும் தீராது போல இருக்கு கஷாயம்னு போயிரு கலைங்கி வருதுகிட்டே இருக்கும் வாசனைகள் லைவி கஷாயம் அதுல வாசனை இருந்தாங்க இவ்வளவு வாசனை நமக்கு இருக்கு ஆச்சரியம் உண்டாகும் அவ்வளவு வாசனை அப்பதான் தெரியும் விவகார காலத்தில் அடங்கி இருக்கு அதனால்தான் விவகார காலத்தில் சுயவருக்கு மாதிரியே தெரியும் விவகாரத்துல ஒரு தாக்குதல் புறத்தாக்குதல் நிவிற்த்தி காலத்தில் அகத்தாக்குதல் வாசன தாக்குதல் ரெண்டு தாக்குதல் உண்டு ஆனா மக்களுக்கு புறத்தாக்குதல் சமாளிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க அதுக்கே முடியாது அப்புறம் அது விடுபட்டவனா அகத்தாக்குதல் சமாளிக்க அதை விட முடியும் கஷ்டம் கஷாயம் சேர்ந்தனம் இதுக்குன்னு தாண்டி போனாதான் ரசாஸ்வாதம் அப்புறம் சமாதினு நேரத்தில் படித்தோம் இந்த இது விலை என்னன்னா ஈஸ்வாரியா விவகாரம் பண்ணியாகணும் பண்ணக்கூடியதுல வரக்கூடிய புண்ணியத்தை ஈஸ்வர்புடன் பண்ணியாகணும் தனது என்று வைக்க கூடாது என்னுடையதான் பாவன வரப்படா அவ்வளவுதான் இது சொல்லுது என்று மாத்தி அமைக்கும் பாவனை மாட்டோம் தான் எல்லா பொருளும் நம்மகிட்ட இருக்கிறது தான் அந்த அய்வான மட்டும் தான் விடணும் இப்பொழுது விடணும் சொல்லல சாஸ்திரம் விட்டாலும் சரி தப்பு இல்லை ஏன்னா பிரார்த்தம் பல பேருக்கு பல விதமா இருக்கும் சன்னியாசிகளுக்கு விட்டுநிலை இருக்கு அவ விடலாம் விட்டநிலை இல்ல அவங்க கடன் இருக்கு என்ன கடன் தங்களுக்கு சன்னியாசிக்கு ரெண்டும் சன்னியாசின்னு பேரு துறப்பார்வன் துப்புரவில்ல உறப்பாலை ஊட்டா கழிவு ஏயா வறுமை உள்ளவன் விட்டுவநிலை இருக்கானே சன்னியாசி போகமாட்டேங்கிறானே என்னக்கா இன்னும் கொஞ்சம் கடை இருக்கு எப்படி போவான் பாக்கி இருக்காரம் பாக்கி இருக்குறது பாக்கி இருக்கு வர முடியும் அதனால தான் வந்தவர்கள் திரும்பிட்டு போயிடறாங்க பாக்கி இருக்கு வந்த பிற கூட கட்டிருக்கி போதுமதி இந்த பூஷா ஒன்னு உற்பத்தி ஆதரவாக அங்கீகாரம் பண்றது இல்லை பழதி தான் கலசாமி மலைப்புல போக்குங்க போக்குங்கள் துணி வேட்டி வெள்ளை நிறம் தான் கண்ணங்கரை காவி நிறம் ஆயிடுச்சு அப்படி வெள்ளாயில் வச்சு அது சுத்தம் பண்ணிங்கன்னா வெலை வெளியானு வெள்ளை உண்டாக்குறதில்ல அதனால சுத்தம் ஆயிடுது சுத்தமான பிறகு வெள்ள வெளிப்படுது அதுபோல் ஆத்மாவை கண்டுபிடிக்கிறது இல்லை ஆத்மாவை சம்பாதிக்கிறதும் இல்லை அழுக்க போக ஆனால் ஆத்மா வெளிப்படுது அது அழுக்க போகிறது இவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு சரி ஒன்னா நிலம் வந்துருமானா அபியாசம் பண்ணும் வரல என்னாக்க வந்ததுன்னா முஞ்சன்மையு செஞ்ச தவறு அர்த்தம் அப்படி இல்லைன்னா செய்யணும் ஒட்டுமொத்தமாக கருமை செய்து கருவது தியாகம் பண்ணக்கூடிய பாவனை எவ்வளவு எவ்வளவு வளருதோ அப்புறம் தானாக வந்துடும் இதுலாம் சொல்லப்பட்டது கருக்கட்டி விசாரம் பண்ணல ஒன்றும் பண்ணல அந்த கணக்கு சுத்தத்தினாலேயே வச்சேன் ஞானம் அது போல இங்கேயும் அந்த கணக்கு சுத்தம் பண்ண பண்ண யானை விளங்கும் சுத்தாந்த கடனத்திலே ஆத்ம யானை விளங்கும்போடியே அச்சாந்த கடந்து விளங்க சுத்தாந்த கடந்து நிசா முன்னியம் தான் சாஸ்து இல்ல நிசாமுணியம் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ன தனியா நிசாமனு ஒண்ணும் கிடையாது நாம் பாவங்கள் செய்யப்படாது செஞ்சாலும் மன்னிப்பு கேட்டுக்க வேண்டியதுதான் தெருவிடு பண்ண வேண்டியதுதான் புண்ணியம் அதே புண்ணியம்தான் அது எனதுன்னு அறிவானுதான் காமியம் எனது இல்லை ஈஸ்வரன் நியாயமானதான் பாவன மாசம் தான் அந்த எனதுன்னு இல்லை ஈஸ்வரன் தான் சொல்ல சொல்ல அந்த யான் இனதுங்கிற பாடும் போயிருது போறதுனால அதுகள் சுத்தமாகுதுன்னு அர்த்தம் சுத்தம் என்ன அர்த்தம் ராஜதேச போகுதுன்னு அர்த்தம் ஆசாபாஷம் நீங்குது எனதுன்னு சொன்னா ஆசாபாஷம் வளருது எனது இல்லை ஈஸ்வரன் ஆசாபாஷம் குறைஞ்சிரும் எனது யான் இனதுங்கன்னு போயிடும் விவகாரத்தில் அப்போ தவறான காரியத்துக்கு போகும்போது அது விவேகம் தடுக்கும் ஏன்னா உணவு இல்லையே நீயே செய்யலாம் பண்ற உனக்கு உனக்கு அதிகாரம் இல்லையா தப்பா எனக்கு செய்யப்படாதவா பிராரதானுசாரமாக கடவுநித்தம் செய்ய கடவுநிமித்தம் இல்ல செய்யலாமா நீ என்ன தடுக்கும் அது அவன் தடுக்கவே உணர முடியும் உணர்ந்து வைராக்கியமாக இருந்தாலும் தப்பலாம் இல்லை வைராக இல்லைன்னா அடிபட்டு போயிரும் தவறான காரியத்துக்கு கடமைக்கு இல்லாமல் ஆசாபாசோட கூடிய செலவுகள்லாம் அந்த பொருளை செலவு பண்ணுவன்னா மனசு அந்த சமதிக்கம் செலவு பண்றேன் அப்படின்னு அந்த சொல்லுது அந்த அவிவேகம் பேரு ஒருத்தர் கேக்குறது ஏன் மாதிரி போய் அங்கே போய் எடப்பாடி பிடிச்சிட்டு வர்றேன் நீ என்ன கேட்குறது என் பண்ணாது நான் செயல் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான் நீ என்ன சொல்றது ஆனால் இது எனது இல்லைன்னு நினச்சாக்கா அந்த எடப்பாடி போகணுன்னு ஆசை வந்தாலும் கூட எனது இல்லையே நான் என்ன பண்ணுறது எங்க என் பண்ணுமா நான் எழுதி போகிறதுக்கே அப்படின்னு அந்த தடையறு படம் அப்போ போக மாட்டாங்க அப்ப இல்ல சொல் மாத்திரம் தான் ஈசா இருப்பான் செயல் இல்லையானு அர்த்தம் சொல் மாத்திரம் ஈசுவாற்பாங்க அப்புறம் இடம் தான் அந்த அடிமனத்தில் இருக்க கூடாது அந்த அளவுக்கு மனப்பரிவாக வரணும் இதுதான் அடிப்படை இது எவ்வளவு செய்யணும் அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த கூட சுத்தமானது சீக்கிரம் ஞானம் அடையும் இல்லன்னா ஆயுள் போறாது படிச்சாலும் கூட ஞானம் வர போறது இல்லை அதாவது படிச்சோம்னா தடமா நல்லா இருக்கு ஊருக்கு உதவிய கஷாயத்து போக மாட்டேங்கிறாங்க வெளித்தாக்கு வெளித்தாக்குதல்ல தழுத்து நிறுத்தினிமா இருக்க நிவர்த்தி கஷாயம் வெளிப்படும் உள் தாக்குதல் இன்னும் போகலாம் அவங்க நிவிற்த்தி மாறதா உள் தாக்குதல் பிரவீத்தாக்குதல் தான் வெளித்தாக்கு சமாளிச்சுக்கிறாங்க இருக்குளத்தேறது களை தேற முடியுமா இந்த விவரங்கள்னா தெரிஞ்சுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் பாடு பண்ணி அழிந்த மாய இருலாம் அழிவுருவாக நம் அண்ணலார் முடிந்த தூமி ஒரு வார்த்தையே முலகம் ஒரு வார்த்தையே அவதாரை மாயாந்தகாரம் அழியும்படி ஞான சர்க்குருவானவர் உபதேசித்தது தத்துவசே என்னும் மகா வாக்கியமே இதுவே மூலகத்திற்கும் உபதேசம் செய்வது ஆம் என இதுவரைக்கும் ஞானத்தினால அஞ்ஞானம் யானை விளங்குவது என்று சொல்லி இப்ப அடிப்படை காரணம் என தத்துவசி மகா வாக்கியம் என்பதை மூன்று பாட்டை விளக்கிறார் மாயை இருள் எல்லாம் அற அழிந்து மாயான அந்தகாலம் எல்லாம் இல்லாமல் நாசமுற்று ஒழியவே அறிவுருக நம் அண்ணல் ஆர் மொழிந்ததும் ஞானமே நமது சொருபமாக நம்முடைய பெருமையை சிறந்த குருநாதன் உபயத்ததும் இங்கு ஒரு வார்த்தையே இவ்விடத்து ஒப்பற்ற மகா வாக்கியமே மூலகம் ஒரு வார்த்தையே சொர்க்கமத்திய பாதாளத்திலும் இதுவே உபயேசமாம் மூன்று லோகங்களும் சத்ரதி மகா வாக்கியம் தான் உபயேசம் அது நீ ஆகிறாய் நீ ஆகிருக்கிறாய் என்று இதுதான் இங்க தான் முரண்படுது முரண்பட்டத்தை விட்டுட்டு முரண்பட சேர்த்திக்கணும் பாரதீயராட்சன் கேளு ஆகிய இந்த மகா வாக்கியத்தின் மூலமாக ஐட்டான சேனத்தை அறிய முடிகிறது என்பதை சொல்லப்படுது ராஜசங்கரர் மன்னகசிரிய கொண்ட வாதம் பண்ணும்போது அவருக்கு உணர்த்தும் இதுதான் அப்போதான் அந்த பாகிதராட்சியை வெளிப்படுத்தினார் அந்த முன்னா ஒருங்கு காலங்களெல்லாம் அதை அவரு தான் பிரதானமாக இருந்தது இது அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அதில் சமாதம் அடைஞ்சா அந்த கால சிஷ்யர்கள் இப்ப சமாதானம் அடைகிறது இல்லை அதனால இந்த கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு சிறப்பு கம்மகாண்டி அவருக்கு விளக்கம் சொன்னவன்னா இது சொல்லாத ஒத்துக்குவாரு அதத்தில ஒத்துக்கிறது இல்லை அதனால இந்த இலக்கத்தை சொல்லி அது பிற்காலத்தில் பாசலத்தையே பரவலமாச்சு எல்லா சாஸ்திரமும் வற்புறுத்துவாங்க உளுந்தொருளும் துணை போதிலே உணர்வுருவாக நாம் உச்சிமே எழுந்தருளே ரூபோது மே மே போதுமேத பயணி மூலமும் மத்தியதானது விளக்கமுறையும் இருபத்தி மூன்றாவது ஆயிரத்திலேயன் அழகிய போய் சுற்றி வருகிறார் அய்யன் நாசமடையது என்று சொன்னால் முற்றிலும் இறந்து போறதுன்னு அர்த்தம் அல்ல அடங்கி போவதம் அது சமாதியில மறைப்பு ால மறுப்பு நீங்க பிறகு அதை அடங்கி போகுது அடங்கும் பிறகு ஆத்ம பிரகாசம் வெளிப்படுது அதன் பிறகு அந்த அஞ்ஞானமானது தூக்குற தலை தூக்குறதில்லை அதோடு போச்சு வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் இருள் ஏழை வராது வெளிச்சம்னா தான் வரும் வெளிச்சம் நிற்க தொடர்ந்து இருக்கும்போது வருமா ஒருபோதும் வராது அதுபோல எங்கேயும் ஆத்ம ஞானம் ஆயுள் வரைக்கும் இருக்கும் அலகாரவர்த்தியினுடைய சம்ஸ்காரம் ஆயுத இருக்கும்போது அன்னியை தலை தூக்கிறது இல்லை அதனால்தான் ஒரு முறை மீண்டும் தள தூக்காக அப்படி ஞானத்தை பற்றி சொன்ன பிறகு இப்போது மீண்டும் ரெண்டு பாடலும் சொல்லி முடிக்கிறார் அவதார் உளுந்துருளும் நேரத்திற்குள் ஞான சுருபமாயிருக்கும்படி நம் தலைமையில் வீச்சை செய்து அருளிய திருவடிகளை எக்காலமும் வாழ்த்தியை வழங்குவோம் என அலர்கசுக்கு முன் உளுந்து முன் வாழ்க்கத்தில் ஒரு வரி வரும் அவளசிகளை ஞானம் வருமா அப்ப இவ்வளவு வேலை எல்லாத்துக்கு அவ்வளோ சிக்கல் வருமனா இவ்வளவு வேலை செஞ்சபொழுதும் அது வரும் திடீரெனும் முன்னேற்பாடு செஞ்சு ஆகணும் செஞ்ச பிறகு வந்துடும் கல்யாணத்துக்கு ஏற்பாடுகள் நிறைய செய்யறாங்க தாலிகள் இது எவ்வளவு நேரம் பிடிக்குது கட்டி போடுறாங்க தாலி கட்டப்படுறதா கணவர் மாணிகங்க பண்றாங்க அது கிடையாது அது எவ்வளவு காரியம் பார்க்குறாங்க முன்னே அப்படி போல ஞான சாதனங்கள் எல்லாம் நிறைய செஞ்ச பிறகு அது ஒரு சில நேரத்தில் வந்துடும் சொன்னதாக இதன்பொருள் உளுந்து உருளும் துணை போதில் உருளுகின்ற நேரத்திற்குள் உணர் உரு ஆக நம் உச்சி ஞானமே வடிவமாகவும் பொருட்டு நம் சிரத்தின் மேல் எழுந்தள்ளும் இரு போதும் இருக்கும் இரண்டு திருவடி தாமரையை ும் எப்போதும் ஏற்றுவது இடைவிடாமல் எல்லா காலங்களிலும் வாழ்த்தி வணங்கத்தக்கதாம் ஆகவே இது உன்னாவதுடைய மகிமையை இந்த இடத்துல சொல்லப்படுவது ஆகவே அவருடைய அனுகிரகத்தினால திருடு தீட்சையினால வந்துவிட்டதுன்னு சொல்றான் அறிவியலான குய கிருதிய அறிஞர் தம்பிரிய தம்பையும் அழிந்தபின் ஞானவேந்தன் தனது சேனைகளை திரும்புங்கள் எனவும் தம் பெரும் பழைய திரும்பியதென பொருள் அறிவு இளன் உயிர்க்கு அங்கவேந்தனது உயிரை இறுதி செய்த பின் நாசம் செய்த பின்னர் ஞானவேந்தனது திருடிகளை பிரிவிகளாத தம் படையையும் தனது சேனைகளை மீள்க பெரிய சேனையும் தெரிய மீளும் திரும்புங்கள் என்று கூற பெரிய படையானது திரும்பி வருவனவன் அப்படின்னு ஒரு பாட்டு கார்த்தனும் தாற்பரிய அர்த்தம் என்னன்னா நிறுவக சமாதிலிருந்து வெளிப்படுதுன்னு உத்திதம் வெளிப்படுது வெளிப்படும் நிலையை இந்த பார்த்து அப்படி அமைச்சிருக்கார் அகண்டாகார்த்தி ஆகிய ஞானவேந்தன் அஞ்சா நாசமடைந்த பிறகு அந்த பிராரத்தம் எதுவரைக்கும் இருந்ததோ அதுவரைக்கும் அனுபவித்த மீண்டும் வெளிப்படுகிறது வெளிப்படும் போது அகண்டாக மட்டும் வரல அதன் கூட சேர்ந்த ஞானாதி புது சொல்லப்பட்டர்த்தன் அப்புறமேல மற்ற குணங்கள் எல்லாம் இருந்தனாவே அதெல்லாம் பொறுமை இதெல்லாம் சொல்லப்பட்டது எல்லாம் வெளிவருது கூட சேர்ந்து அது வெளிவந்த பிறகு இருக்கிற வரைக்கும் விவகாரம் செய்து கொண்டு இருந்து கடைசியில் விஜயம் சாடையுதுன்னு அர்த்தத்தில் ஏன் சொல்லப்படுவது சேமாதோட உச்சிதம் வெளிப்பாடுன்னு அர்த்தம் அதனால தான் திருமங்கல் என்று கூற பெரிய படையானது திரும்பி வருவனவாம் என்று இந்த பாட்டில் அதை தோழக சொல்லியிருக்கார் என்பது மருத்துவம் காயமாகபுரம் கட்டளங்கவே சொற்கள் கண்டுள்ளோர் தூய்ஞான சொல விளங்குமை சொருபனார் பதம் தொழுதுரை பரே இருபத்தி ஏழாம் அத்தியாயம் வெற்றி சாற்றல் அவர் அருகே தேகமாகி அவித்யா பட்டினம் ஞானாகினியால் எரிந்து போனதை அறிந்தவர்கள் சச்சிதானந்த வடிய சர்க்குருநாதனை போற்றி உடைத்தனர் எனபானந்த சுவாமி அவர்களுடைய சிஷியர்கள் பல பேர் ஞானமடைந்தார்கள் அர்த்தம் அவருடைய அனுக்கிரகத்தினாலே ஞானம் அடைந்திருக்கிறார்கள் அவரெல்லாம் போடுகிறார்கள் என்று சத்ராசம் சொல்வதாக பாட்டு இந்த வெற்றி சாற்றல் அப்படிங்கிறது தான் வித்யானந்தம் அர்த்தம் கவிதத்தில் பதினேழு பாட் பின்னாலு வித்யானந்த சொல்லியிருக்கார் அவர் போல இங்கேயும் வித்யானந்தத்தை வேறு விதமாக சொல்ற எப்படி வெற்றி சாற்றல் இதன் பொருள் காயம் ஆகி வாழ் மாய மாபுரம் கட்டு அடங்கவே தூள தேகமாய் வாழ்ந்து கொண்டிருந்த மித்தியா பட்டின மித்தை என்னும் திருட்டி ஆகிய தீயால் எரிந்து போனதை கண்டவர்கள் சுட்டல் கண்டுள்ளோர் அப்படின்னா அதாவது அஞ்சனுக்கு பட்டணம் எது சூழல் இருந்தான் அந்த சூழல சத்திய புத்தி சுக புத்தி இருந்தது அதுதான் இங்கே பந்தம் அது அஞ்சனுடைய காரியம் இப்போது அந்த சத்திய புத்தி நீங்கி போச்சு மித்தியார்த்த புத்தி வந்தது சுட்டிருத்தது அர்த்ததுன்னு சொன்னா அந்த பொய்ய நிச்சயிக்கிறது தான் அதான் எடுத்தது அர்த்தம் தூய ஞான என்னன்னு பரிசுத்த ஞானமே ஆனந்தமாய் பிரகாசித்து உலங்கு மெய்சொருபனார் பதம் தொழுது உரைப்பது சத்திய சொருபராகிய சர்கோநாதர் திருவடிகளை வணங்கி வாழ்த்தி விண்ணப்பம் செய்தனர் அவர்கள் இஷ்யர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு அவர்களுக்கு வாழ்த்தி வணங்கி மரியாதை செய்கிறார்கள் இதை பேர் அதாவது வித்யானந்தத்தை வெளிப்படுத்துவது வித்தியை வந்த பிறகு மனதிலே நம்ம ஏற்படுகிறது நம்மைதிக்கு ஆனந்தம் உண்டாகிறது அது ஆனந்தம் இருக்கின்ற சில காரணங்களை வெளிப்படி சொல்வதுன்னு அர்த்தம் அழியே முள்ளங்கருப்பதும் நல்லோரு கங்கள் சிவப்பதுமே படியே வந்த பரநேனின் பாதங்காட்டா பண்றோம் அவதாரியை தேவரீர் மண்ணுலகத்திற்கு வாராமண்ணம் இருந்த மாசு வந்த அருளிய பின்னர் மறைந்தது எனல் இதன்பொருள் அடியேம் உள்ளம் கருப்படியது மனமானது கருத்ததும் அம்போருவங்கள் நன்மை தரும் திருவடி தமறைகள் இப்படியே வந்த பரணே நின்பதம் காட்டா பண்டு என்றோ இப்புலோகத்தில் கண் எழுந்தருளிய மேலானவனே இந்த திருவடிகளை தரிசனம் தாராத பழைய காலத்தில் அல்லவா அதாவது அப்படி இருந்தது இன்று மாசற்ற என்பதுதான் முன்னே அழுக்க இருந்தது மலம் உட்சேபம் ஆவரணம் சொல்லக்கூடிய மும்மலம் இருந்தது மும்மலங்கள் திருவடி கிடைக்காத போது ஒரு திருவடியை சேர்த்து சூட்டின பிறகு அதெல்லாம் போய்விட்டது என்று ஒருநாதருடைய பெருமையும் திசைகளாகிய தங்களுடைய லாபத்தையும் இந்த மாதிரி சொல்றாங்க செய்யப்படும் தேவரு உலகம் சிறியோம் வாழ்வும் தீப்பிறப்பும் பொய்யற்றிருப்பதெம்பருமான் புவியில் போதா போதன் ரோதை தேவர்கள் உலகமும் இவ்வுலக வாழ்வும் கொடும் பிறவியும் புவியில் தேவரில் எழுந்தருளியவுடன் பொய்யாய்போனது என உள் அதை அணுக்கணை பெற்ற உடனே இதெல்லாம் பொய்யா போச்சுன்னு சொன்னார் இதன்பொருள் செய்யப்படும் தேவரும் உலகம் சிறிய வாழ்வும் திருட்டித்திருக்கின்ற தேவர்களும் உலகங்களும் சிறியங்களான எமது வாழ்வும் தீப்பிறப்பும் பொய்யற்று இருப்பது எம்பெருமான் புவியில் இன்னும் கூட இல்லைங்க தீய பிறவியும் பொய்யில்லாமல் இருப்பதும் அதாவது சத்தியமாய் எமது சர்க்குருநாதன் மண்ணுலகத்தில் போதா போது என்றோ அந்நோக்கு ரோ போட்டுக்கணும் எழுந்தொழாத போது பொய்யாம் நம்ம இந்த உலகத்தில் பிறவி சத்தியமாக இருந்ததினால அந்த பாணினால இருந்தது இப்போது கிடையாது இப்ப எப்படி இருக்கு நான் பெரும் சுவரூபிருக்கேன் கையிலே அந்த வித்யான் சொல்ற நான் என்ன உடலைத்தானே நம்பினேன் அநேக ஜென்மம் ஈனராய் பெரியோராகி இருந்தவை எல்லாமே போது காணதை வெள்ளம் போல கண்டுசற்குருவினாலே நானே என்னை தானே நம்பி டேரினேனே இது உள்ளத்தா நானு நம்பிக்கிட்டு இருந்தேன் அநேக ஜென்மம் ஒரு ஜென்மம் இல்லை மூணு கோடி ஜென்மங்கள்ல செய்ய நான் நான் அல்லது எனது இப்படிதான் நம்பி இருந்தேன் பெரியவராய் இருந்தவை எல்லாம் இப்போது அந்த காலத்துல எப்படி இருந்தோம் ஒன்னு கீழ்நிலை அல்ல மீன் நிலை மாறி மாறி வந்தது புண்ணியவாசிகளாக அதெல்லாம் இப்போ போச்சு காணல வெள்ளம் போல இதெல்லாம் காணல் ஜலம் போலத்தான் அதெல்லாம் தெரியாம இருக்காந்தோம் அப்படியே பார்த்தாச்சு போய் பொருளாக போச்சு ஆனால் சோபாதி பிராந்தி தோற்றம் உண்டு வாசம் அந்த நிலையை பெற்றிருக்கிறேன் கண்ணு சர்க்கியினாலே நான் என்ன என்னை தானே இப்ப நான் இது அப்படின்னு சாந்தபுரமன் அர்த்தம் அகண்டபவனும் வந்தாச்சு அகண்டகார்த்தினாலே இடப்போட்டு போச்சு ஞானம் வந்தாச்சு சமயங்கள் கூடி இடப்பட்டு வந்தாச்சு இனி அது கட்டியானது சூழல வச்சு நேரம் சுட்ட பிறகு வெளியே வந்தாச்சும் இன்னும் தந்த ஒரு நாள் கரையாது அப்படி போல மனமானது வெளியே வந்தாச்சும் மீண்டும் கரையாது உலக வாழ்க்கையில் சத்தியம் என்றும் சுயமென்றும் அப்படிப்பட்ட நிலையை பெற்றேன் நான என்னைத்தானே நம்பி ஈடு ஏறினேன் அப்படி இருக்கிறதுனால இந்த குருநாதருடைய அனுகிரகம் இல்லைன்னு சொன்னது நடக்காது அதுபோல இங்கே அதே கருத்து சொல்ற தீயும் பொய்யில்லாமல் இருப்பதானது எமன் சர்க்குருநாதன் மண்ணுலகத்தில் எழுந்திரளாத போதல்லவா அப்ப இருந்தது இப்போ இன்று பொய்யாம் இது கிடையாது என்பது பக்கும் வரவும் பொன்னாடும் புழுவா நரகும் புசிப்பனவும் கழிவும் அணுகாதிருக்கும் அளவென்றோ தேவரையிருபா திருஷ்டிப்பட்ட பின்னர் போதல் வருதல் சொர்க்கம் நரகம் முதலிய அனைத்தும் கனவு போல பொய்யாம் எனல் இதன் போக்கும் வரவும் அவ்வுலகத்திற்கு போவதும் இவ்வுலகத்திற்கு வருதலும் பொன்னாடும் சொர்க்கலோகங்களும் உழு ஆ நரகம் கிருமிகள் உற்ற நரகங்களும் அதை புசி பணவும் அனுபவிப்பதும் ஆக்கம் அழிவும் செல்வமாயிருப்பதும் வறுமையாயிருப்பதும் திருக்கடைக்கண் உண்ணாதரது அழகிய கிருபாதிரட்டியை அணுகாதிருக்கும் அளவொன்றோ அடையாதிருக்கின்ற பரியந்தம் அல்லவா அதாவது அச்செயல்கள் இன்று இல்லை அஞ்ஞான காலத்தில் இவ்வளவு ஒரு நம்பிக்கை இருந்தது அது சுக புத்தி சைக்க புத்தி சரித அளவுக்குத்தான் நான் என்கிற புத்தி புண்ணி பாவங்களின் நம்பிக்கை புன்னிபாவின் பயனாக சொர்கிகள் வறுமை செல்வம் இப்படிப்பட்ட பவனங்கள் நிறைய இருந்தன இப்ப கிடையாது ஏன் கிடையாது அண்டகார விருத்தினுடைய திடத்தினால இல்லை என்று நிச்சயத்தை அஜ்ஜய்தான் அத்யத பாவனையினாலே ரெண்டாவது இல்லையான்னு சொன்னாக்க அப்படி எங்க போறது யார் போறது எப்படி போறது மனதுக்கு இலக்கு ஏற்பட்டு போச்சு திடம் ஏற்பட்டு போச்சு திடம் ஏற்பட்ட காரணத்தினாலே நான் தச்சானந்தபுரமன் தச்சித்தானந்த நித்யம் பூரணன் இவடத்திலே வெறும் தோற்றமாத்திரமாக காவல் ஜலம் போல திருமாத்திரை காட்சிகள் போல தோற்றமாத்திரம் விட என்னுடைய நிலையானது அதனால் நிலை இதற்கு முதல்ல பரிச்சை நிலை இருந்தது அந்த சொண்டுபோட்ட நிலை பாவனையெல்லாம் போகுச்சு அவன் நிலையானதுனால நான் அசைவற்று எங்கும் இருக்கிறேன் போக்குவரற்றவன் போறது வரைக்கும் எதனால எது அப்போதும் போக்குவரற்றவன் ஆனால் அப்போது கூட சரீரம்தான் போனது வந்து மனசான் போனது பாவனையானது அதிலே இருந்தது எனக்கு இப்போ அந்த பாவனை மாத்தியாச்சு பாவனைக்குதான் பலன் உலகத்திலே பாவனாமயம் பாவத்தின் பாவனையின் காரணமாக எல்லா நடக்கிறது அந்த பாவனையானது சத்திய பாவனை இருந்த காலத்தில் நடந்தது வித்யா பாவனை வந்தது அதனால பிறப்பிறப்பு அட்ரோச்சு தாலாட்டில் கேக்கிறான் வெய்யுடற்கென்றால் மெய்யங்கே விழவான் ஐயமர நரக சொர்க்கம் அனுபவிப்பேனவே பாவங்கள் உடற்க இருக்கே அப்படின்னு கேட்க அப்பதான் சொல்ற அனுபவமே இல்லை அதுக்கார போல் என்ற அனுபவமே இல்லை அரோவம் அனுபவம்ங்கிறது அஞ்ஞான காலத்துல தான் அதை அனுபவித்தேன் அங்க போனேன் இங்க வந்து இப்படி பார்த்தேன் அப்படி செஞ்சேன் வீண் ஆரோபிதம் கற்பிதம் ஒன்று மட்டும் கிடையாது என்ன ஆச்சு சொர்க்க்க்க்க போனது நரகத்துக்கு வந்தது அழுவதுங்கிறதெல்லாம் விட்டு போட்டு போச்சு அது நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லை முன்னெல்லாம் அப்படி அங்கிருந்து கோவிலுக்கு போனாக்கா கோரிக்கை நிறைய வரும் நான் போய்ட்டா இருந்தேன் அப்படிலாம் பார்த்துப்பா சளிச்சு போய் எந்த கோயிலுக்கு போறதில்ல போயாருன்னு சொன்னேன் நம்பிக்கையில் விட்டு போச்சு அப்போ நம்பிக்கை விட்டு போச்சேன்னு சொன்னேன் அப்போ அவர்கள் போகிறதில்லை ஏன் ஏன் போகிறதில்லை அவர்கள் படித்தம் இல்லாதனால போறதில்லை படித்துள்ள போயிட்டுதான் இருப்பாங்க அதுபோல இங்க சத்திய இருக்கிறவர்கள் சொல்லறது போயிட்டு இருப்பாங்க வித்தியாபத்தி வந்தவர்களும் விட்டுறாங்க விட்ட காரணத்தான் என்ன அவர்களுக்கு அலைச்சல் மிச்சம் பணம் மிச்சம் அதே போல இங்கேயும் மனமான சங்கலத்தையும் ஈடுபடுகிறது சந்தோஷத்தை அடைகிறது இவ்வளவு வேலை இருக்கு இதெல்லாம் பாவன்தான் இந்த பாவனை மாவட்டத்துக்கு எவ்வளவு பாடுபாடு சாதாரண உலக வாழ்க்கையிலேயே ஒரு பொருள் இருந்து விடுபடணும் சொன்னா பலகாலம் அது மூலமா துக்கம் ஏற்பட்டால் தான் விடுபாடு கிடைக்கிற ஒரு ஒரு நாள் நல்லா வந்துடுறதில்ல உடம்பு ஒத்து போகாது வேண்டும் ஒத்து போகாது நல்லா தேடி நானும் சொல்லியிருக்காரு நமக்கு அனுபவம் ஆனாலும் ஆசையின் காரணம் சாப்பிடறோம் நான் உடல் ஆரோக்கியம் இல்லை காரணத்தையும் சாப்பிட்றோம் ஒத்து போகலை கெடுதல் பண்ணுது அப்புறம் மருந்து மாத்திரம் போட்டுக்கிறோம் மீண்டும் சாப்பிடுறோம் மீண்டும் போடுறோம் அப்புறம் கடைசியில் என்னாச்சு கெடுதல் அதிகமா போகுது அப்புறம் தான் வைராக்கியம் பறக்குது ச இனிமேல் வேண்டாம் விட்டுவோம் வைராகியம் பறக்குது வைரகியம் பறந்த பிறகு ஏதாவது கொடுத்தாலோ அதற்கு ஆசை வந்தாலோ ஏற்றுக்கிறேன்னு ஒரு முடிவு பண்ணிட்டா அப்போ அது அது அந்த துன்பத்தையும் விடுபடுறோம் அப்ப அது எது ஒரு நாள் வந்துருதா ஒரு நாள் வரவே வராது ஒருபோது வராது பல காலம் சின்ன விஷயத்துக்கு அடிபட்ட வராதுதான் வைரக்கியம் பிறக்குது அப்புறம் உறுதியாகுது இல்லைன்னா உறுதியாகாது இது முற்றிலும் துக்கம்ங்கிற உணர்வு வர்றதுனா லேசா வந்துடுமா திருச்சிய பதார்த்தம் அனைத்தும் துக்கமயம் தான் என்று நிச்சயம் பண்ணணும் எப்படி நிச்சயம் பண்றது அப்படி மாதிரி ரெண்டு நாள் ஓடலாம் இல்லை பஞ்சம் சைரத்தின் மூலமாக இந்திரமாக துக்கம் தான் கொடுக்குது என்ற ஒரு உறுதி வருது மாறி மாறி வருது அப்ப துக்க விஷயத்தை பிடிச்சுக்கிறோம் இங்க அப்படி இல்லை முழு நூற்றுக்கு நூறு துக்கமே நிச்சயம் பண்ணணும் எப்ப வருது எப்படி வரும் சாமியா அது விளக்கம் ஏற்படும் அது வரைக்கும் அது விளக்கம் வராது சரி சிலதுல வேறு வரலாம் சில வெறுப்பு வரும் மாதிரி அதே போல நடக்கிறது தனக்கு பிரதிகூலமான பதார்த்தங்களை வேறு பாரதான் செய்யுது கூட சில சமயம் விட்டு போய் விட்டு போய் தான் வருது கிடமானா முட்டினு விட்டுறாங்க வேண்டாம் போய்டுமே நான் விட்டாச்சு அது எனக்கு வேண்டாம் உறுதிப்படுறாங்க ஒரு சில விஷயங்கள்ல தான் பல விஷயங்கள்ல இன்னும் சுகமரி சுகமரி பிடிச்சிட்டு தான் இருக்கப்பாடு இல்லை ஆனா திரிச பதார்த்தங்கள் லாமரங்கள் ஜாக்கரவாசில காணக்கூடிய அத்தனை பதார்த்தம் முத்தைதான் அது துக்கமே உடையமே அதுக்கத்தின் தோற்ற சுகமே கிடையாது எதனால துக்கம் பண்ண உயர்ச்சி உடையது ஒரே மாதிரி இருக்கிறது நாம ஒரே மாதிரி இருக்க ஆசைப்படுறோம் அது மாறி போகுது மாறும்போது இங்க மனசும் மாறுது மனசு மாறுதுனால சஞ்சலம் சந்திரத்தை பிரதிமதி ஆபாதி பவனுக்கு துக்கம் சொல்லுதான் இருக்குமயுங்கிற உணர்வு எப்போ வரும் விசாரம் பண்ணாதான் பண்ணலாம் ஞானம் கிடையாது விசாரம் மட்டும் மட்டுமா பைராக்கியம் வேணும் பைராக்கியம் மட்டும் மட்டுமா அந்த கத்தம் வேணும் வேணும் ஒண்ணு மட்டும் இருந்தால் முடியுமா ஒரு பொருள் செயல்பட எத்தனை சாமான ஒழுங்கா இருந்தால்தான் முடியும் ஒழுங்கா இருக்கணும் ஒழுங்கா பேசாது சரிதா பல்ப் ஒழுங்கா இருக்கலாம் பல்ப் எரியும் ஒழுங்கா இருக்கணும் ஒழுங்கா எல்லாரும் எரிஞ்சு போச்சுமா அதனால சைக்கிள் வண்டி அஞ்சா எத்தனை சாமானம் ஒழுங்கா இருக்கணும் இந்த கறி செயல்போ எத்தனை சாமான ஒழுங்கா இருக்கணும் இணைச்சிருக்கிறது மெல்லாபா இருக்கு அவ்வளோதான் அதே போல சரீரத்துக்குள்ள எத்தனை இருக்கு நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நரம்பு இருக்குன்னு சித்தேசி சொல்றாங்க நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டு நரம்புக்கும் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வியாதி இருக்க ஏ ஒண்ணு கேட்டாங்கன்னா அது வியாதி ஒரே வியாதி ஒரா எல்லாரும் இருக்கு ஆயிரம் வியாதி வருது ஆயிரக்கணக்கான மாறுதெல்லாம் வருது அதனாலதான் ஆயிரக்கண மருந்து வச்சிருக்காங்க ஏன் ஒரே மருந்து கொடுக்கலாம் இவ்வளவு மாத்திரம் போட்டுக்கிறார் சில பேர்கள் அதில் போட்டு மிட்டாய் முழுக்கணும் முழுங்கிருங்க சின்ன பிள்ளைங்களுக்கு முழுகிறாங்கல்ல மிட்டாய் அப்படி முழுகிறாங்க சரி முழுங்கனாதான் அதெல்லாம் முழுமையான பரிகாரம் கொடுக்குதா அமைக்க வைக்க அவர் மீண்டும் போட வேண்டியிருக்கு பசி எப்படி வந்து சாப்பிட்டாக்க அப்புறம் சாயந்திரம் பசி வருது அப்படி போல தான் இருக்கு அப்ப என்ன காரணம் ஆனா சைரத்தில் பார்த்தா நல்லா இருக்கு வந்து தெரியுது வெளியில் பார்த்தோம்னா ஒன்றும் இல்லைப்பா நல்லா தான் இருக்க அப்படின்னு அவர் கேட்டமுன்னா ஆமா எங்க இடு பிடிச்சுக்குது தலை அடிக்கடி வலிக்குது கண்ணு கோளாறு பாரு தெரியல காதெல்லாம் கேட்க மாட்டேங்குது பல கோழம் சொல்லுவாங்க ஒன்னு கேட்டு பாருங்க ஏதோ ஒரு சொல்லி தான் இருப்பாங்க ஆரோக்கியம் பண்ணி ஒதுக்க மாட்டாங்க அப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த கோளாறுகள் இருக்கும் போது அந்த முழுமையான ஒரு பொருள் கெடும் சிறு கோளாறு சரி போயிட்டே இருக்கும் கால் சுலிச்சு நினைப்பாங்களா கால் தான் சுலுக்கிச்சு மத்திய சரியா இருக்கு போப்பாக்கு போவாங்களா அப்புறம் கால் சுலுக்கு எடுக்கணும் எடுத்து நல்லா இருக்கும் போக முடியும் அப்ப ஒரு பொருள் ஒரு பகுதி கட்டாலும் கூட முழுமையான உள்ள பொருளுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படி போல இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களும் சரியா இருந்தா தான் காரியம் நடக்கும் அப்படி காரியம் நடக்கலாம் துக்கம் வருது நமக்கு எல்லா பொருள்களும் எல்லா காலத்திலும் ஒழுங்கா இருக்க முடியாது நாம சம்பந்தம் எப்படி போடுறோம் புண்ணிய பாதி சம்பந்தப்படுறோம் புண்ணிய பாவங்கள் அளவுக்கு தான் சம்பந்தங்கள் உண்டு புண்ணியப்பாவங்களுடைய ஏட்டத்தாள் அளவுக்குதான் ஏட்டத்தாள் அங்கே இருக்கும் நாம அதை நினைக்கிறதில்ல நேத்து எனக்கு சரியா இருந்தா விடுதல போன காரணம் என்ன அப்படின்னா அவன் சொல்ற காரணம் என்னன்னா அவங்க எடுத்தா அவன் எடுத்தா இவ கடுத்ததுன்னு சொல்றேன் சொல்லுவாங்க சொல்றேன் அவனாலதான் கெட்டது அவனால கெட்டது அதனால கெட்டது அந்த போனை எடுத்து அடிக்க போயிட்டு சப்பான் இல்லைன்னாக்கா விழுமா உண்மையான சமாதான இருக்க முடியும் இது உதாரணத்துக்கு அப்படி போல இந்த உலகம் அனைத்தும் துக்கத்துக்கு காரணம் என்ன அஞானம் தான் காரணம் அவிச்சாரம் விசாரம் இல்லாத காரணம் ஆகவே பரணாமோ தேவதிபான்கீடா கூடி பெறுகின்றன அதிலே நாம் புதாச்சாரமாக சாட்சி இருக்கணும் ஆனால் நம்முடைய ஒரு நுண்மை சாட்சி சகல பொருள்களுக்கும் சர்வசாட்சி ஆக நான் பரிச்சிரம் அல்லன் சரீரம் அல்லன் உற்றா கூட இந்த சரீரம் எப்படி மித்தையோ அவர்களும் மித்தைதான் அவர்களுடைய தொடர்பு நமக்கு என்ன பாவத்திகளா தொடர்பு அது இதுவரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் தான் தொடர்பு அப்புறம் நீந்திரும் அப்புறம் மீண்டும் சேரலாம் போகலாம் இடிப்பட்ட விசாரத்துக்கு பிறகு வரக்கூடியது ஆத்மயானவன் பேர் அதுதான் மித்தியார்த்த நிச்சயம் அது மித்தியார்த்த நிச்சயம் எவ்வளவுக்கு அவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு திடஞானவனு அர்த்தம் அது திடஞானிகளுக்கு இது மாறுறதில்லை அப்போ அவள் எப்படி இருக்கு அண்ண பானம் தான் இருக்கு பிரபஞ்ச பாவனை நித்யாத்த பாவனை தான் அதுல துக்க பாவனை தான் இருக்கும் சுலகத்திலே ஒரு அனுப்பிரமான கூட சுகம் இல்லை என்று சொல்லப்படுது அடுத்தம் துக்கம்தான் சொல்லப்படும் அலிச்சியம் கண்டம் அது சச்சித்தானந்த நித்தியம் பூர்ணம் ஆத்மா அந்த நிச்சயம் தான் ஞானம் அத்தகைய நிச்சயம் வந்த பிறகு அவர்களுக்கு போக்குவரவோ பிறப்பிறப்போ சொர்க்க நகரமோ போவோம் வருவோம் என்ற எண்ணமே போயிடுச்சு எதுமே கிடையாது அதனாலதான் இங்க சொல்ற அவ்வுலகத்திற்கு போவதும் இவ்வுலகத்திற்கு வருதலும் சொர்க்கலோகங்களும் கிருமிகள் உள்ளிட்ட நரகங்களும் அதை அனுபவிப்பதும் அல்லது பூலோகத்தில் செல்வமாயிருப்பதும் வறுமையாயிருப்பதும் குருநாதரது அழுகிய கிருபாதிரட்டியை அடையாதிருக்கின்ற பரியந்தம் அல்லவா அச்செயல்கள் இன்று இல்லை இப்ப கிடையாது கிடையாது இதெல்லாம் எதனால் வந்தது வந்தது அடிப்படம் வந்து பத்தி ஒரு சொல்லி தான் நல்லா பத்தி இருக்கிறது இல்லையா நல்லா இல்லையா மறுத்து கொள்வா பாவனா மாற்றம் அதனால அந்த பாவனை இருந்ததுன்னா ஜெக சக்தி புத்தி சுக புத்தி பானம் இருந்தா துக்கம் ஏற்படுது இருக்கும் இல்லையா அது சத்தியானந்த பரவம் என்று பானம் வரும்போது வித்தியாச புத்தி வந்தது பானதான் காரணம் ஆனா இந்த பானம் வர்றது ஒரு நாள் நாளன்னா கிடையாது பண்ணணும் ஏன் பண்ணுவோம்னா அந்த கோட ஜென்மங்கள்ல பிரபஞ்ச பானம் வந்துருச்சு நமக்கு அதான் சத்தி புத்தி சுக புத்தி இருக்கு இது இல்ல பன்னெண்டு வருஷம் படிச்சாலும் வந்துடுமா பன்னெண்டு வருஷம் படிச்சாலும் வந்துடாரு இப்போ வராத மூணு ஜென்மங்களே படிச்சிருந்தேன் சீக்கிரம் வரும் போதுதான் வரும் அப்ப அது வரைக்கும் என்ன வேணும் சிரணமண்ண வித்தியாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தொடர்ச்சி சுதரமன் பேரு மூச்சுக்கல சுதரம் என்ன சவணமண்ண வித்தியாசம் தான் அது நாலு தோறும் குறிப்பிட்ட காலம் அதுக்குன்னு ஒதுக்கி அது இல்லைன்னு சொன்னாக்கா ஞானம் அங்க பேச்சு கடமை மூச்சுக்கார பேச்சுக்கு இடமும் இது உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு பாடம் இது உலகத்துல எத்தனையோ வித்தைகள் படிச்சுட்டு எத்தனையோ விதமா சம்பாதிக்கிறாங்க ஆனா சோளத்துல சம்பாதி குடிகா கொடுக்குது பணம் சேத்துக்கலாம் பிரச்சனை பண்ணி கூட